கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரிகளே அல்லாஹு தாலாவுடைய கிருபையால் எழுநூற்றி மூன்றாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரே யூசுப் என்ற அத்தியாயத்தினுடைய ஆறு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாத்தால அஹசனுல் கசஸ் அழகான சம்பவம் என்பதாக வருணித்து சொல்லுகின்றான் பொதுவாக மாற்றான் தாய் மக்கள் ஒரு தந்தை இரண்டு தாய்கள் இருக்கும் பொழுது இருவருக்கும் குழந்தைகள் இருந்தால் ஒருவருடைய குழந்தைகள் இன்னொருவருடைய குழந்தைகளின் மீது பொறாமை கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நபி யாக்கோப் அலை சலாத்துடைய முதல் மனைவி லையா என்பது அவருடைய பெயர் அவருடைய யாக்கோப் அலை சலாத்துடைய மாமா மகள்தான் அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்திருந்தார்கள் அந்த பெண்ணுக்கு ஆறு குழந்தைகள் ஆறு ஆண் குழந்தைகள் பிறந்தன பெயர்களும் சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது தப்சீர்களே குறிப்பிடுகின்றார்கள் ருவைபில் ஷமோன் லாவா யஹூசா ஜபுவாவில் யஷ்ஜர் என்ற ஆறு பெயர்கள் அவர் இன்னொரு நாலு குழந்தைகள் யகோபலை சலாத்துக்கு உரிய அடிமை பெண்கள் அவர்கள் இரு இரண்டு அடிமை பெண்கள் அவர்களுக்கு மனைவியாக இருந்தார்கள் அவர் அந்த இருவரின் மூலமாக பிறந்த குழந்தைகள் நால்வர் தான் நஃ்தாலி ஜாத் ஆசர் இது அந்த மொழியிலே நாம் எப்படி அரபியிலே பேர் வைத்தால் அது அழகாக தெரிகின்றதோ அதுபோன்று அவரவர்களுடைய மொழியிலே அது அழகான பேரில் இப்பொழுது லையா என்ற அந்த முதல் மனைவி இறந்துவிட்டார் இரண்டாவதாக லையாவுடைய சகோதரியை திருமணம் செய்து கொண்டார்கள் ஹசரத் யாக்குப் அலே இஸ்லாம் அவர்கள் ராகில் என்பது அந்த பெண்ணுடைய பெயர் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் பிறந்த அடுத்த ஆண்டு இன்னொரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் அவர் புனியாமீன் என்பது அந்த குழந்தையுடைய பெயர் இப்போ யா யூசுப் அலே இஸ்லாம் அவர்களும் புனியாமீன் அவர்களும் ஒரு தாய் மக்கள் மீதி பத்து பேரும் அதில் இரண்டு நான்கு ஆண் குழந்தைகள் இரண்டு அடிமை பெண்களுக்கு பிறந்தவர்கள் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் ஆறு பேர் ஆனால் அந்த பத்து பேரும் ஒற்றுமையாக இருந்தார்கள் இந்த ரெண்டு குழந்தைகளோடும் ஒற்றுமையாகத்தான் இருந்திருப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு காரணம் யூசுப் அலேஸ்லாம் அவர்களின் மீது தந்தை யாக்குப் அலைவர்கள் அதிகமான பாசம் வைத்திருந்தார்கள் அளவு கடந்த பாசம் அந்த பாசத்தின் காரணமாக மற்ற குழந்தைகளை அவர்கள் சரியாக கவனிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் ஒரு நபி அப்படி செய்ய மாட்டார் எல்லா குழந்தைகளையும் எப்படி வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை இருக்கின்றதோ அந்த முறைப்படிக்குத்தான் செய்திருப்பார்கள் ஆனால் அந்த பத்து பேருக்கும் ஒரு மனக்குறை இந்த யூசுஃபை கவனிப்பதின் காரணமாகத்தான் நம் மீது அவர் கவனம் செலுத்துவதில்லை தந்தை கவனம் செலுத்துவதில்லை என்ற ஒரு மனோ எண்ணம் அவர்களிடத்திலே இருந்து தவறான எண்ணம் அதன் காரணமாக இந்த யூசுஃபை தந்தையை விட்டும் அகற்றிவிட்டால் அப்புறப்படுத்திவிட்டால் தந்தையுடைய கவனம் நம் மீது ஏற்படும் தந்தையுடைய பாசம் நம் மீது ஏற்படும் என்பதாக இவர்கள் தவறாக நினைத்தார்கள் உண்மையிலேயே ஒரு பொருளின் மீது பாசம் வைத்திருக்கும் பொழுது அந்த பொருளை வரைவிட்டும் நீக்கிவிட்டால் அந்த பாசம் இன்னொருவரின் மீது போகும் என்பது கிடையாது உலகத்தினுடைய வழக்கம் பொதுவாக எந்த மனிதராக இருந்தாலும் சரி எந்த பொருளின் மீது பாசமாக இருக்கின்றாரோ அன்பாக இருக்கின்றாரோ பிரியமாக இருக்கின்றாரோ அதை எடுத்துவிட்டால் அந்த பாசம் வேறொரு இடத்திற்கு திரும்பிவிடும் என்பதெல்லாம் கிடையாது அவர்கள் தவறாக விலகி கொண்டார்கள் ஆனால் இங்கே மாற்றாந்தாய் குழந்தைகள் என்ற கண்ணோட்டத்திலே அவர்கள் பொறாமை வைக்கவில்லை மாறாக யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் மீது தந்தை தனி கவனம் செலுத்துகின்றார் என்ற காரணத்தினால் இந்த பொறாமை ஏற்பட்டது அதனால் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்களை மட்டுமே அவர்கள் பொறாமை கொண்டார்கள் அவர்களுடன் பிறந்த புனியா மீனின் மீது பொறாமை கிடையாது அவர்களுக்கு அதனால் பொறாமை ரெண்டு பேர் மாற்றாந்தாய் மக்களின் மீது பொறாமை என்றிருந்தால் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போயிருக்கணும் ரெண்டு பேரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும் அப்படி செய்யலை யூசுஃப் அல் இஸ்லாமின் தான் அவருடைய கண்ணோட்டம் எல்லாம் இதிலிருந்து மற்றொரு கருத்து நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது பொறாமை எவ்வளோ பெரிய கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது பொதுவாகவே ஒரு மனிதருக்கு பொறாமை ஏற்பட்டுவிட்டால் அந்த பொறாமைக்காரர்களுக்கு இலக்காகாமல் நாம் நம்மை காத்துக்கொள்வது அவசியமாகும் பொறாமைக்காரருக்கு அவனுடைய பொறாமை நம்மை ஒன்றும் செய்யாது அவன் பொறாமை வைத்தால் அவனோடு போகட்டும் நமக்கு என்ன வந்திருக்கின்றது நாம் நம்முடைய வேலையை பார்ப்போம் என்பதாக சொல்லி இருந்துவிடக்கூடாது பொறாமைக்காரர்களுடைய தீங்குகளை விட்டும் காத்துக்கொள்வதற்காக வேண்டி என்ன ஏற்பாடுகள் இருக்கோ அதையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பிடியிலே அவருடைய பார்வையிலே அவர்களுடைய செயல்பாடுகளிலே அகப்படாமல் நம்மை காத்துக்கொள்வது கட்டாயம் என்பதும் சம்பவத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது இன்னொன்று பொதுவாக யாக்குப் அலையம் கனவு கண்டபோது யாக்குப் அலையம் சொன்னார்கள் தந்தை சொன்னார்கள் கனவை உன்னுடைய சகோதரி சொல்லாத அதனால் அவர்கள் பொறாமைப்படுவார்கள் பல சூழ்ச்சிகளை செய்வார்கள் என்பதாக சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு நியாமத்து கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த நியாமத் சில மனிதர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தும் அதனால் தான் கொண்டிருக்க கான் தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஞாபத்துகளை மறைப்பது அவசியம் என்பதை அல்லாஹல்லா அந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துனால் யாக்கூப் அல்ல அவர்கள் சொல்லுகின்றார் உன்னுடைய கனவு இருக்கின்றதே அது உனக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய நியமச் ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹினால் கொடுக்கப்படக்கூடிய பெரிய பாக்கியம் ஏனென்றால் அந்த கனவுக்கு விளக்கம் தாயும் தந்தையும் பதினோரு சகோதரர்களும் இவர்களுக்கு சஜிதா செய்வார்கள் என்பது உன்னுடைய விளக்கம் தாயும் தந்தையும் சேர்த்து சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒருவருக்கு சஜிதா செய்வது என்று சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய உயர்வான மகத்துவத்திற்குரியவராக இருக்க வேண்டும் எவ்வளோ பெரிய ஞாபத்துகளை அல்லாஹத்தால் அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஞாபத்து கொடுக்கப்படவிருக்கின்றது உனக்கு அதனால உன்னுடைய சகோதரர்கள்லாம் பொறாமை வைப்பார்கள் நீ அவர்களிடத்தில் சொல்லே என்று சொல்லித் தருகின்றார்கள் ஆனால் அது தெரிந்துவிட்டது இங்கே ஒரு கருத்து நமக்கு விளக்கப்படுகின்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியமஸ் ஒரு பொருள் பாக்கியம் அது பொருளாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்தினுடைய வேறு பல விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அழகாக இருந்தாலும் சரி அறிவாக இருந்தாலும் சரி திறமைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை பொறாமைக்காரர்களை விட்டு மறைத்து வைப்பது கட்டாயம் என்பது தெரியப்படுத்தப்படுகின்றோம் அப்படி மறைப்பதின் காரணமாக பல வெற்றிகள் கிடைக்கக்கூடும் என்பதை அல்லாஹாலா இதன் மூலமாக தெரியப்படுத்துகின்றான் ஆனால் இங்கே தெரிஞ்சு அந்த பொறாமைக்காரர்கள் பொறாமை வைத்தார்கள் அதனால் பலவிதமான விளைவுகள் ஏற்பட்டன இருந்தாலும் அந்த விளைவுகள் நட நடைபெற வேண்டும் என்று அல்லாஹத்தாலாவுடைய ஏற்பாடு அது அமைந்திருந்தது அங்கே ரசுல்லா அலுவலம் ஹஹதீஸில் சொல்லுகின்றார் உங்களுடைய ஏதாவது ஒரு நியாமத்து கொடுக்கப்பட்டால் அந்த நியமத்தை நீங்கள் மறைத்து கொள்வதின் மூலமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி நீங்கள் உதவி தேடிக்கொள்ளுங்கள் பைன்ன குல்லதி ஞானத்தின் மகசூத் ஒவ்வொரு நியமத்திற்கு உரியவரும் பொறாமை வைக்கப்படக்கூடியவராக இருப்பார் என்று ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நியமத்து கிடைத்தால் அதில் பொறாமை ஒருத்தருக்கு நல்ல அறிவு இருக்கின்றது ஆற்றல் இருக்கின்றது அவரை பார்த்து பலர் பொறாமைப்படுவார்கள் ஒருத்தர் ஒருவரிடத்தில் பொருள் இருக்கின்றது அவரை பார்த்து பொறாமைப்படுவார்கள் பொறாமையப்படுவதற்கு இதுதான் இருக்க இதுதான் இல்லை சில காரியங்கள் இது பொறாமைப்படக்கூடியதே அல்ல என்பதாக நாம் நினைப்போம் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களும் இருப்பார்கள் அப்படி ஒரு நியாபத்து கொடுக்கப்பட்டால் அதை மறைக்க வேண்டும் என்று சுல்லாஹ் அல்லாஹ்லாம் அந்த அதிசலே சொல்லி காட்டுகின்றார்கள் ஆனால் இங்கே பொறாமைப்பட்டதின் காரணமாக அதாவது அவர்கள் கண்ட கனவு வெளியாகிவிட்டது அதன் காரணமாக அல்லாஹாலா ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கி பல்வேறு விதமான நன்மைகளை பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நன்மைகள் அல்லாஹத்தாலா உலகம் முழுவதற்கும் தந்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது நம்ம பார்க்குறோம் யூசுப் அலைசலாம் அவர்களை அந்த சகோதரர்கள் பொறாமை கொள்ளவில்லை என்று சொன்னால் அவங்கள கொண்டு போய் அந்த கிணத்தில் போட்டிருக்க மாட்டாங்க என்னால் சரித்திரம் சொல்லப்படுகின்றது கிணத்தில் போட்டாங்க அப்படி கிணத்தில் போடப்படாமல் இருந்தால் போடப்படாமல் போடப்பட்டதின் போட கிணத்தில் போடப்பட்டதின் காரணமாக அந்த வழி அவர்களை எடுத்து சென்று எகிப்து நாட்டுக்கு கொண்டு சென்று அங்கே சந்தையிலே விற்பனை செய்து அடிமை என்பதாக சொல்லப்பட்டு விற்பனை செய்து அவர்களை அந்த நாட்டுடைய பிரதம மந்திரி வாங்கி கொண்டு போனார் விலைக்கு வாங்கிக்கொண்டு தன்னுடைய அரண்மனையிலே கொண்டு போய் வைத்திருந்தார் அரண்மனை வாழ்க்கைக்குரியவராக அடிமையாக இருந்து யூசுஃப் அலிஹ்ஸ்லாம் அவர்கள் ஆகிவிட்டார்கள் கடைசியாக மிகப்பெரிய அழகு அவர்கள் இருந்த காரணத்தினால் அந்த பிரதம மந்திரியுடைய மனைவியே அவர் மீது காதல் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அந்த காதலின் காரணமாக அவர் பல காலங்கள் ஏக்கம் கொண்டிருந்தார் ஒருநாள் மிக நீண்ட காலத்திற்கு பின்னால் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு பின்னால் நீண்ட காலத்திற்கு பின்னால் அந்த வீட்டு யஜமானி இந்த அடிமையின் மீது அதாவது யூசுஃப் அலையலாம் மீது தன்னுடைய காதலை வெளிப்படுத்த தொடங்கினார் அதன் காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட்டன இவர்கள் தப்பிப்பதற்காகவே ஓடினார்கள் கடைசியாக அந்த பிரதம மந்திரியிடத்திலேயே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் ரெண்டு பேரும் அப்போ அந்த பெண் தன்னுடைய தன்னை தப்பித்துக் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த அடிமைதான் என்னை பிடித்து இழுத்தார் என்பதாக சொல்லிவிட்டார் யூசுப் அலை அவர்கள் மறுத்தார்கள் இருந்தாலும் அங்கே நடைபெறக்கூடிய கண்ணால் கண்ட நிகழ்ச்சி ஒரு பெண் சொல்லுகின்றார் இவர் அடிமையாக இருக்கின்றார் இவர் ஆணாக இருக்கின்றார் அவர் பெண்ணாக இருக்கின்றார் என்ற காரணத்தினால் அவர் சொல்லுவதைத்தான் ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் அல்லாஹா தாலா அந்த இடத்திலே யூசுப் அலையாம் அவர்களை காப்பாற்றுகின்றார் சாட்சி சொல்லக்கூடிய ஒருவர் இப்படி சாட்சி சொன்னார் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்களை ஜலியகா பிடித்து இழுக்கின்றார்கள் இவர் ஓடுகின்றார் அவர் இழுக்கின்றார் சட்டை கிழிந்து விட்டது இழுத்த இழுப்பில் சட்டை கிழும் பின்னால சரித்திரம் அழகாக சொல்லப்படும் ஒருவர் சாட்சி சொன்னார் ஒரு அறிவாளி எப்படி சாட்சி சொன்னார் சட்டையை பாருங்கள் முன்பக்கமாக கிழிந்திருந்தால் யூசுஃபின் மீது தவறு இருக்கின்றது பின்பக்கமாக கிழிந்திருந்தால் அந்த பெண்ணின் மீது தவறு இருக்கின்றது பார்த்தால் பின்பக்கம் கிழிந்திருக்கின்றது இவர் முன்னால் ஓட அந்த பெண் பின்னால் பிடித்து இழுக்க சட்டை கிழிந்து விட்டது அவர் விளங்கி கொண்டார் அந்த அசீஸ் அந்த பிரதம மந்திரி கொண்டார் இவர் சொல்லக்கூடிய இந்த அரிவாளி சொல்லக்கூடிய இந்த சாட்சி இதுதான் சரி என்பதாக உடனே யூசுப் இடத்துல சொன்னார் நீ இந்த பேச்சை அப்படியே விட்டுடு இதை பெரிய பிரசி பெரிதப்படுத்திக்கிட்டு இருக்காத வெளியே சொல்லாத தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார் நீ தப்பு செஞ்சிருக்கிற நீ தௌபாச்சி எல்லாத்தளத்திலும் மன்னிப்பு தேடு அப்படின்னு சொல்ல ஆனாலும் அந்த பெண் விடுவதாக இல்லை கடைசியாக அவர் மீது ஒரு குற்றத்தை சுமத்தி அவரை கொண்டு போய் சிறையில் அடைத்து விட்டார் அந்த சிறையிலே பல உபதேசங்களை செய்தார்கள் ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமான மனிதர் அநியாயமாகவோ அல்லது நியாயமாகவோ சிறையில் அடைக்கப்பட்டால் சிறையிலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு யூசுப் அல்லாய் சலாத்துடைய சரித்திரம் மிகப்பெரிய உதாரணம் உலகம் முழுவதற்கும் உலகம் முழுவதற்கும் மிகப்பெரிய உதாரணமாக ஆக்கப்பட்டு சிறைச்சாலை எப்படி இருக்க வேண்டும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் எப்படி இருக்க வேண்டும் சக கைதிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் யூசுப் அலைய சலாமுடைய அந்த வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த ஆண்டுகளிலே உலகத்தில் எல்லா சிறைச்சாலைகளுக்கும் பாடமாக யூசுஃப் அலைய சம்பவம் அமைந்திருக்கின்றது என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அதற்கு இவர்கள் உள்ளே நுழைந்தவுடனேயே சிறைச்சாலைக்கு உள்ளே போனவுடனேயே வேறு இரண்டு கைதிகள் அரசாங்க குற்றவாளிகள் அவர்கள் ரெண்டு பேர் வந்தார்கள் அவர்கள் சும்மாவது ஒரு கதையை சொன்னார் கனவை சொன்னார்கள் அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் நான் ஒரு கனவு கண்டேன் என்பதாக ரெண்டு பேரும் சொல்ல இரண்டு பேருக்கும் விளக்கம் சொன்னார்கள் எப்படி விளக்கம் சொன்னார்களோ அதே மாதிரி நடந்து முடிந்தது பிறகு சில காலத்திற்கு பின்னால் அந்த நாட்டு அரசர் கனவு காணுகின்றார் அந்த கனவுக்கு விளக்கம் யாருக்குமே தெரியவில்லை கடைசியாக சிறையில் இருந்து விடுதலையாகிய ஒருவர் இவர் கனவுக்கு விளக்கம் சொல்லுவார் என்பதாக சிறைச்சாலையில் உள்ள யூசுஃப் அலிஸ்லாம் சொல்ல அந்த கனவுக்கும் விளக்கம் சொன்னார்கள் அதே மாதிரி நாட்டில் நடைபெற்றது இந்த கணவுக்கு விளக்கம் சொல்லியதின் காரணமாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இப்படி ஒரு மனிதரை சிறையிலே அடைத்து வைத்திருக்கின்றார்களே என்பதாக சொல்லி அந்த அரசர் விடுதலை செய்தார் தனக்கு முன்னால் கொண்டு வருமாறு சொன்னார் கொண்டு வரப்பட்டார்கள் யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் பேசினார்கள் அந்த பேச்சு ரொம்ப அற்புதமாக இருந்தது சரித்திரத்திலே குறிப்பிடுகின்றார்கள் அந்த அரசர் அதிகமான பல மொழிகளை தெரிந்தவராக இருந்தார் பல பாஷைகள் தெரியும் அவருக்கு யூசுஃப் அலைசலாம் அவர்கள் அவர்கள் எல்லா பாஷைகளிலும் அவருக்கு பதில் சொன்னார்கள் எழுபது விதமான மொழிகளிலே அந்த நேரத்தில் பேசினார்கள் என்பதாக சரித்திரத்தில் சொல்லப்படுகின்றது இதை பார்த்த அரசர் இவர் தான் நாட்டுக்கு அரசராக இருக்க தகுதி பெற்றவர் எனக்கு வயசாச்சு நான் ஒதுங்கி கொள்கிறேன் நீ வேலைப்பார் அப்படின்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைத்தார் அதன் காரணமாக அவருடைய சகோதரர்கள் இவரை தேடி வரக்கூடிய சூழ்நிலை நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் ஏற்பட்டது நாட்டிலே பஞ்சம் தலைவரித்தாடிய பொழுது யூசுப் அலையாத்தினுடைய குடும்பத்தினரும் வேறொரு ஊரிலே இருந்தவர்கள் கிராமத்திலே இருந்தவர்கள் பசியால் பட்டினியால் பஞ்சத்தால் வாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது யூசுஃப் அலையாம் அவர்கள் அதையெல்லாம் அறிந்து அவர்களுக்கு பொருள் கொடுத்து தானியங்கள் கொடுத்து பிறகு இரண்டு மூன்று தடவை இப்படி நடந்தது பிறகு தங்களுடைய தந்தை தாய் மக்கள் எல்லா சகோதரர்கள் அனைவரையும் இங்கே அழைத்து கொண்டார்கள் இப்போது யூசுஃப் அலைஸ்லாம் அவர்கள் மீது அந்த அவர்கள் அந்த சகோதர்கள் பொறாமை வைக்காமல் இருந்தால் பின்னால் அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்காது அதனால தான் அல்லாஹாலா சொல்கிறாங்க அந்த அஹசனுல் கசஸ் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் மிகப்பெரிய அழகான கடைசியாக அந்த கனவு கண்டார்களே அந்த கனவுக்கு விளக்கம் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் நிகழ்ந்தது இது ஏன் இப்படி நிகழ வேண்டும் என்றெல்லாம் நமக்கு ஒரு மனோ எண்ணம் ஏற்பட்டால் அதற்கு இந்த பதில்களை நாம் வைத்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் அல்லாஹாலா ஏற்பாடு செய்திருக்கின்றான் இப்படி நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றான் அல்லாஹத்தாலா அவருடைய தக்தீரின்படி நடந்திருக்கின்றது என்பதாக பொருளாகும் யூசுப் அலேசலாம் அவருடைய சம்பவத்திலும் அவருடைய சகோதரர்களுடைய விஷயத்திலும் ஆயாத்துல் லிஸா கேட்கிறவர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றான் கேட்கிறவர்களுக்கு ஆயாட்சி பல அத்தாட்சிகள் பல படிப்பினைகள் இருக்கின்றன என்பதாகும் கேட்கின்றவர்கள் கேட்கிறவர்கள் என்று சொன்னால் யூசுஃப் அலை அவருடைய சம்பவத்தை கேட்குற கேட்குறதுன்னு சொன்னால் நம்ம தமிழில் சொல்லும்போது கேட்குறதுனால் காதால் கேட்குறதும் கேட்கறதுன்னு சொல்கிறது இன்னொரு கேள்வி கேட்குறப்போ அதுக்கும் கேட்கறது தான் சொல்கிறது அதுக்கு பேர் நாவால் கேட்கறதுக்கு பேர் சுவால் காதால் கேட்குறப்பேரு சமத் அப்படின்னு சொல்லப்படும் கேட்கறது காதால் கேட்கறதுக்கு பேர் அரேபியில் வேறு வார்த்தை தமிழில் இது நாவால் பேசுறது கேட்குறதுக்கு பேர வேறு வார்த்தை இருக்கின்றது இங்கே நாவால் கேட்குவது கேள்வி கேட்பதை சொல்லுகின்றார்களா ஆயாத்துலிஸா இனி சுவால் செய்யக்கூடியவர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார் என்ன சுவால் செய்யக்கூடியவர்கள் இப்போ நான் ஒரு ஆயத்தை சொல்கிறேன் யூசுஃபுல் இஸ்லா இந்த இஸ்ரூசு ஒரு ஆயத்தை சொல்கிறேன் இது ஏன் இப்படி நிகழ்ந்தது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்லுவேன் அந்த பதில் ஒலமாக்கள் ஹுக்கஹாக்கள் முஹசிரின்கள் மஹ்தீசன்கள் சொல்லிக் கொடுத்த பதில் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு படிப்பினை ஏற்படும் அந்த ஆயத்திலே இன்னொரு இது இன்னொரு கருத்து இன்னொரு கருத்து இன்னொரு கருத்து இப்படியோ ஒவ்வொரு ஆயத்திலும் பல கருத்துகள் இருக்கின்றன பல கேள்விகள் வரும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது அதிலே பல படிப்பினைகள் இருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார் இந்த ஆயாத்து அப்படிங்கிறதுக்கு உண்மையை விளங்கி கொண்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆசை கொண்டவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எழுந்தால் அதன் மூலமாக பல படிப்பினைகள் இருக்கின்றன என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அதே போன்று யார் யார் எந்தெந்த துறையிலே எந்தெந்த நோக்கத்திலே கேட்கின்றார்களோ அந்த நோக்கத்திற்கெல்லாம் பதில் இருக்கின்றது அந்த பதிலில் பல படிப்பினைகள் இருக்கின்றன என்பதாக சொல்லப்படுகிறது சரி யூசுஃப் அலி சலாத்துடைய சம்பவம் அதனால்தான் அல்லாஹத்தால என்ன பண்ணால் மற்ற எல்லா நபிமார்கள் இருபத்தஞ்சு நபிமார்களுடைய சம்பவங்கள் குரானில் சொல்லப்பட்டு இருக்கின்ற முழுமையாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி சிலேசு சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு ஒரு நபியினுடைய சம்பவம் முழுமையாக சொல்லப்பட்டது ஒரே சூறாவில் யாருடைய சம்பவம் கிடையாது யூசுஃப் அலெஸ்வலாத்துடைய சம்பவத்தை தவிர மற்ற இருபத்தி நபிமார்களுடைய சம்பவங்களும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருப்போம் பல இடங்களில் இருக்குது எல்லாம் சேர்த்து மொத்தமாக கசசுல் அன்பியா நபிமாருடைய சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனி கித்தாப்புகள் எழுதப்பட்டு இருக்கின்றது இங்கே யூசுஃப் அவர்களை பற்றி ஒரே சூறாவிலே ஒரே அத்தியாயத்தில் அல்லா தலா சொல்லிவிட்டோம் சரி கேட்பவர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன யூசுப் அலை மட்டுமல்ல யூசுஃப் அலை சகோதரர்களிலும் இருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றனர் தவறுகளை செய்தார்கள் என்பதாக வெளிப்படையாக சொல்லுகின்றோம் ஆனால் அவர்களுடைய சம்பவங்களை கேட்கும் பொழுதும் சம்பவத்தை கேட்கும்பொழுதும் அதிலே படிப்பினை இருக்கின்றன அந்த படிப்பினைகளை உன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இது காலு அந்த சகோதரர்கள் சொல்லியபொழுது இதுக்காலு அவர்கள் சொல்லிய பொழுது ல யூசுஃபு அஹூ அஹபு இலா அபீனா மின்னா யூசுஃபும் அவருடைய சகோதரரும் புன்யாமீனும் நம்முடைய தந்தைக்கு ரொம்ப பெரிய இருக்கின்றார்கள் மின்னா நம்மை விட நம்ம பத்து பேர் இருக்கிறோம் அப்படி இருந்தும் கூட வ வையும் சொல்லிக்கிறாங்க நாம் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கணும் பத்து பேர் இருக்கிறோம் நம்ம ஒரு குழுவாக ஒரு ஜமாத்தாக இருக்கின்றோம் ரெண்டு பேர் தனியாக இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரின் மது மட்டும் பிரியம் வச்சுருக்கிறார் தந்தை நம்ம விட்டுட்டார் நம்மை விட நம்முடைய தந்தைக்கு இந்த ரெண்டு பேரும் யூசுஃபனுடைய சகோதரரும் குனியாமீனும் ரொம்ப பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள் நாமும் ஒரு ஜபாத்தாக இருக்கின்றோம் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் சிறுவர்களாக இருக்கின்றார்கள் சின்ன குழந்தைகள் நாமெல்லாம் பெரிய ஆளுகளாக இருக்கிறோம் அந்த சின்ன குழந்தைகளின் மூலமாக நம்முடைய தந்தைக்கு எந்த விதமான நன்மையும் பலன்களும் ஏற்படுவதில்லை நம் மூலமாக பல பலன்கள் ஏற்படுகின்றன அவருக்கு பல உதவிகளை செய்கின்றோம் தேவைப்பட்டதை வாங்கி கொடுக்கின்றோம் காடுகளுக்கு செல்லுகின்றோம் பலவிதமான தொழில்களை செய்கின்றோம் காசு கொண்டு வந்து கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம் அந்த சின்ன குழந்தைகள் எதுவுமே செய்கிறதில்லை அப்படி இருக்க அந்த குழந்தைகளின் மீது பாசம் வைத்துவிட்டு நம்மை புறக்கணிக்கின்றாரே என்பதாக நினைத்தார்கள் அவர்கள் பஷ்வாரா இப்படி செய்கின்றார்கள் இலு ல யூசுஃப் அஹோஹ் இலா அபிநாமின்னான் அஹப் இலா அபிநாமின்னான் யூசுப் அலைசலாம் அவர்களும் அவருடைய சகோதரரும் நம்முடைய தந்தைக்கு நம்மை விட ரொம்ப பெரியவானவராக இருக்கின்றார்கள் நாமும் ஒரு கூட்டமாக ஜமாஅத்தாக இருக்கின்றோம் இன்ன அபானா லஃபி தொலாலிம் உபீன் நிச்சயமாக நம்முடைய தந்தை ஒரு தவறான பகிரங்கமான தவற்றிலே இருக்கின்றார் பகிரங்கமான தவறு செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்றும் சொன்னார் தந்தை தவறு செய்யக்கூடியவராக இருக்கார் ஒரு நபி எலாலிம் முபீன் அப்படின்னு சொன்னால் தவறு செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அவங்களுடைய அபிப்பிராயப்படி தவறு செய்வராக இருக்கார் உண்மையிலே தவறு செய்யறதில்லை அப்படின்னு சொன்னால் வழிகேடுன்னு அர்த்தம் அதாவது ஹிதாயத்துக்கு மாற்றமான வார்த்தைங்கிறது அந்த வார்த்தை அல்லாஹால இங்கே உபயோகிக்கின்றான் அதனால குரான் பல தடவை சொல்லப்பட்டிருக்கு குரான்ல உள்ள ஒரு வார்த்தை ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் இன்னொரு இடத்துல இன்னொரு அர்த்தம் வரும் எல்லா இடத்துலையும் ஒரு வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் வராது வரக்கூடாது இப்ப இந்த இடத்துல லலால் அப்படிங்கிறது வழிகேடு அப்படின்னு அர்த்தம் செஞ்சு அதுக்குள்ளே அர்த்தப்படி கர சரியான அர்த்தப்படி செஞ்சு இன்னும் அபானா நம்முடைய தந்தை இயக்கோ அலை இஸ்லாம் லஃபீத் அலா முபின் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் அல்லாஹால நபியாக ஆக்கி வச்சிருக்கிறான் ரசூலாக ஆக்கி வச்சுருக்கிறான் குரான்லேயே அல்லாஹால அதை பதிவு செய்து சொல்லுகின்றான் அவர் வழிகாட்டில் இருக்கிறார்னு ஒருத்தர் சொன்னார்னா என்ன இவர் காஃபிராக போயிடுவார் யார் சொல்கிறாரோ ஒரு நபியை நமக்கு அதே சட்டம் ஒரு நபி ஒருவரை அவர் வழிகேட்டிலே இருந்தார் தவறான வழியிலே இருந்தார் தவறு செய்கிறது வேற வழிகேட்டிலே இருந்தார் என்பதாக சொன்னால் அதுவும் குற்றத்திற்குரியது குற்றத்திற்குரியதல்ல இவர் குஃபுர் வந்துரும் இவர் காஃபிடாகி விடுவார் ஏன்னா நபிமார்கள் அல்லாஹாலாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் நபிமார்களாக இருப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேர் அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வழிகேட்டிலே இருக்கின்றார் என்று சொன்னால் அது கடுமையான குற்றமாக அதனால்தான் அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ரொம்ப சுத்தமானவர்கள் அதனால் நபிமார்கள் பூராவுமே எல்லோருமே பாவமற்றவர்கள் சிறிய பெரிய பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதாக சொல்ல வேண்டும் மாசூம் என்பதாக அவர்களுக்கு சொல்ல மாசூம் என்பதாக சொல்லுவதிலும் கூட சிலர் கருத்து தவறான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள் முன்னாலே சொல்லியிருக்க சுனத் ஜமாத்துரைய கொள்கை என்னவென்று சொன்னால் அலுவமாத்துரைய கொள்கை நபிமார்கள் அனைவருமே பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அவர்கள் சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு பாவம் என்று நமக்கு தெரிந்தால் அது வேறு ஏதேனும் ஒரு காரணத்தினால் ஏற்பட்டதாக இருக்குமே தவிர அது குற்றம் என்பதாக பாவம் என்பதாக சொல்லக்கூடாது என்பதாக நாம் உறுதி கொள்ள வேண்டும் அது மாதிரி நம்பிக்கையும் கொள்ள வேண்டும் அப்படி யாராவது ஒரு ஜமாஜ் யாராவது ஒரு கூட்டத்தினர் யாராவது ஒரு இயக்கத்தினர் சொன்னால் நபிமார்களும் பாவம் செய்கிறவர்கள்தான் என்று சொன்னால் குஃபரின் பக்கம் கொண்டு போய் அதை சேர்த்துவது சரி அப்படி அப்படி இருக்கும் பொழுது இங்கே யாக்கோப் அலையாத்துடைய அந்த பத்து மக்களும் நம்முடைய தந்தை பகிரங்கமான வழிகாட்டிலே இருக்கின்றார் என்பதாக சொல்ல மாட்டார்கள் பிறகு அர்த்தம் எப்படி வைக்கிறீங்கன்னா லொலாலி முபீன ஹத்தா முபீன் பகிரங்கமான தவறிலே தவற்றிலே இருக்கின்றார் தவறு செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் சரி அதை மஷ்வராக பண்ணுறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்கிறாங்க ஒக்குத்துலு யூசுஃபை அவய்தராகவோ அருள்வன் எஹுருலுக்கும் வஜுஹு அபிக்கும் யூசுஃபை கொலை செய்து விடுங்கள் என்ன செய்யணும் யூசுஃப் கொலை செஞ்சிடணும் அவய்தராகவோஹோ அல்லது அவரை தூக்கி எரிந்து விடுங்கள் அருள்வன் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பூமியிலே கண் ஒரு பூமியிலே கொண்டு போய் விட்டுடுங்க அப்படிங்கிறது தான் எரிந்து விடுங்கள் என்று அல்லாஹலா சொன்னான் தூக்கி கொண்டு போய் போட்டு வந்துருங்க அப்படி செய்தால் கொலை செய்யணும் அல்லது தூரமாக எங்கேயாவது கண்காணாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும் அப்படி இருந்தால் யஹ் உலுலக்கும் வஜுஹு உங்களுடைய தந்தையுடைய கவனம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய தந்தையுடைய முகம் உங்களின் பக்கம் திரும்பும் யஹ்லுலக்கும் உங்களுக்காக வேண்டிய அது கலப்பற்றதாக ஆகிவிடும் வஜு அபிக்கும் உங்களுடைய தந்தையுடைய கவனம் கலப்பற்றதாக இது அவருடைய தவறான எண்ணம் தானே நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் ஒரு மனிதர் ஒரு பொருளை பிரியமாக நேசமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த பொருளை அவரை பற்றி அப்புற அப்புறப்படுத்திவிட்டால் இன்னொரு பொருளின் மீது அந்த பாசம் போகும் என்பது தவறான எண்ணம் அப்படி போகாது அந்த பாசத்தோடையே அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும் அந்த மாதிரி ஆகிடும் அது மாதிரி யூசுப் அல்லாம் அவர்களை பற்றி கடைசி வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் போய் யூசு அல்லது சேரும் வரைக்கும் நாற்பது ஆண்டுகள் சில அறிவிப்பில் எண்பது ஆண்டுகள்னு கூட சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ காலம் வரைக்கும் யூசுப் அல்லிஸ்வலாத்து நினச்சிக்கிட்டே இருந்தாங்க யூசுப் அலையாமர்கள் இருந்தாலும் கூட அப்படி நினைக்க மாட்டார் அந்த அளவுக்கு அதிகமான நினைவு அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதால் சரி எஹ்லுலக்கும் வஜூஹு அபி உங்களுடைய தந்தையுடைய கவனம் உங்களின் மீ உங்களுக்கு திரும்பிவிடும் வந்துவிடும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் சரி இது அவங்கள ஆலோசனை செய்கிறாங்க இப்படி யூசுஃபு போய் கொண்டு போய் கொலை செஞ்சாலோ அல்லது கண்காணாத பூமியில் விட்டுட்டு வந்துவிட்டாலோ அது பெரிய குற்றம் நம்ம செய்யக்கூடாது தப்பு இருந்தாலும் தந்தையுடைய அந்த கவனம் நம்ம மீது ஏற்படுவதற்காண்டி செய்கிறோம் அதனால் அப்படிலாம் செஞ்சு முடிச்சுட்டு யூஸ் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு கொலை செஞ்சுட்டு நம்ம அதுக்கு பின்னால் அல்லாட்டை தவபாக செஞ்சுக்குவோம் பின்னால் தவபாக செஞ்சுக்குவோம் சில பேர் நம்மள தைரியமாக உள்ளவங்க சில பேர் சொல்லுங்க பாவம் செய்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சுங்க அப்புறம் கடைசியில் தவபாக செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு அது மாதிரி தகுனு மேம்பாதி கௌமன் சாலிஹீன் அதற்கு பின்னால் இந்த பாவத்தை செய்த பின்னால் அல்லது யூசுஃப் அல்ல இஸ்லாம் அவர்களை கொலை செய்த பின்னால் அவர்களை கொண்டு போய் கண்காணாத பூமியில விட்டு வந்த பின்னால் தக்குவனு நீங்கள் ஆகிடுவீர்கள் ஓமன் சாலிஹெயின் சாலிஹான கூட்டத்தினராக ஆகிடுவீர்கள் அதாவது தவுபா செய்து நல்ல கூட்டத்தினராக நீங்கள் மாறிவிடக்கூடும் மாறிவிடலாம் என்பதாக ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்தார்கள் இங்கே இல்லை ஒரு கருத்தும் சொல்லப்பட்டும் என்பாவது ஓமன் சாலிஹெயின் என்ற இந்த பாவம் செய்வதற்கு முன்னாலேயே தவுபா செய்தால் கூடுமா அப்படின்னு ஒரு விவாதம் ஏன்னா இங்கே இவங்க ஆலோசனை செய்யக்கூடிய நேரத்திலேயே சொல்கிறாங்க தௌபா செய்கிறதா சொல்லிக்கிறாங்க நம்ம ஒரு குற்றத்தை செய்ய போகிறோம் அந்த குற்றத்தை செய்துவிட்டு தௌபா செஞ்சுக்குவோம் அப்படின்னு முதல்லேயே முடிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை ஒருத்தருக்கு ஏற்படுகின்றது என்று வைத்துக்கொள்ளும் இவங்க வேணும்னே செய்கிறாங்க நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்படுகின்றது ஒரு பாவத்தை செய்யத்தான் வேண்டும் என்று இவருக்கு தோன்றுகின்றது நினைக்கின்றார் அதை உறுதி கொள்ளுகின்றார் இந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது என்பதாக அந்த பாவத்தை செய்து செய்த பின்னால் சரி தவபா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாமா அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது ஒரு பாவத்தை செய்ய போகிறோம் தைரியமல்ல இங்கே சொல்லப்படக்கூடிய சம்பவம் வேறு அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய கருத்து என்னன்னு ஒரு பாவத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்றது அந்த பாவத்தை செய்த பின்னால் தவபா செய்து கொள்ளலாம் என்று நினைக்கலாமா அப்படின்னு நினைக்கலாம் அந்த தவுபாவுக்குரிய வாய்ப்பை அல்லாஹத்தால் தந்துவிடுவான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் ஆனால் அந்த பாவத்தை செய்யறது ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஏற்பட்டு இருக்க வேண்டும் தைரியத்தின் காரணமாக தைரியத்தின் காரணமாக செய்துவிட்டாலும் கூட பிறகு நினைத்து மனம் வருந்தி அவர் தவுபா செய்தால் அப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படும் வேணெண்டே ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான்னு வச்சுங்க நல்லா தெரியும் இது குற்றம் பெரிய பாவம் இது கடுமையான குற்றத்திற்குரியது நரக தண்டனைக்குரியது என்பதாக நினை தெரிகின்றது அந்த பாவத்தை செய்கின்றான் தெரிந்து கொண்டே செய்கின்றான் அதுக்கு பின்னால் அந்த மனிதனுக்கு கவலை ஏற்படுகின்றது தவுபா செய்கின்றான் தவபா ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் தவுபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது சுண்ணஜமா துறை கொள்கையாகும் ஆக அந்த பாவம் பாவத்தை செய்வதற்கு முன்னாலே தவுபாவை நீயத்து செய்வது கூடுமான்னு கூடும் என்பது இந்த ஆயத்துடைய கருத்து சரி இப்போ பத்து பேரும் சேர்ந்து இப்படி ஆலோசனை பண்ணாங்க இல்லை இன்னொரு கருத்து சொல்லப்படுகின்றது அதாவது இப்படி பாவத்தை செய்வதற்கு முன்னால் தவுபாவுடைய நீயத்தை வைக்கக்கூடாது அது சரியில்லை என்று இருந்தால் இங்கே அல்லாஹால சொல்லியிருப்பான் தக்குனு மேம்பாதி கௌமன் சாலிகேன் பின்னால் நீங்கள் நல்ல மனிதர்களாக ஆகிவிடலாம் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹாலா சொல்லிய பின்னால் இவர்கள் சொன்ன வாசகம் தப்பு அப்படின்னு அல்லாஹாலா சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லலை இந்த இடத்துல இதோட நிறுத்திக்கிட்டான் அல்லாஹாலா அதனால் இப்படி தௌபாவுடைய நீயத்து செய்வது கூடும் என்பதாக விளக்கம் தருகின்றார் சரி அதில் ஒருவர் இருந்தார் அந்த பத்து பேரில் ஒருத்தர் யகுதா யகுதா என்பது அவருடைய பெயர் அவர் இருந்தால் அந்த யகுதி யகூதிகள் என்ற பெயர் வந்ததே அவர் அவரை வச்சு அவர்தான் அசல் யகோபு அலேஸ்வலாத்துடைய மக்களிலே ஒருவருக்கு பெயர் யகுதா அவரிடான் எகூதிகள் என்பவர்கள் வந்தார்கள் பெயர் யகூதி என்று பெயர் யூதர்கள் என்பதாக அதில் சொல்கிறேன் சரி இவர் அவர்களிலே பெரியவர் மூத்தவர் என்பதாக சொல் பத்து மூத்தவர் அல்லது ருவைபீல் என்று ஒருத்தர் பேர் சொன்னமே இல்லையா அவர் என்பதாக ரெண்டு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறார் ரெண்டு பேருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது கால காயிலும் மின்ஹும் அவர்கள் வந்து ஒருவர் சொன்னார் சொல்லக்கூடிய ஒருவர் சொன்னார் லா தக்துலு யூசுஃபர் யூசுஃபர் நீங்கள் கொலை செய்யாதீங்க ரெண்டு அபிப்பிராயம் சொன்னாங்க முதல்ல அவர் பெரியவர் சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் அப்படிலாம் செய்யாதீங்க கொலை செய்து விடாதீங்க கொலையெல்லாம் செய்ய வேணாம் அல்கோஹி யாபத்தில் ஜூபி ஒரு பால் அழைந்த கிணத்துல தூக்கி போட்டிருங்க அவரை கயாபத் அப்படின்னு சொன்னால் மறைவான இடம் யாரும் காண முடியாத மறைவான இடம் மறைவான இருளான இடம் அது ஜுப்பு என்று சொன்னால் பாழடைந்த கிணறு அதில் தண்ணி இருக்கவும் செய்யலாம் இல்லாமலும் இருக்கலாம் சேறு சகதியமாக இருக்குது அதுக்கு பேர் ஜுப்பு என்று சொல்லப்படும் தண்ணி உள்ள கிணறுக்கு பேர் பேர் என்பதாக சொல்லப்படும் இந்த மாதிரி சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு கிணத்துக்கு பேர் ஜுப்பு அப்படின்னு சொல்லப்படும் அந்த பாழடைந்த கிணற்றினுடைய மறைவான ஒரு இடத்திலே அவரை தூக்கி எறிந்து விடுங்கள் தூக்கி போட்டுவிடுங்க எல் தக்துகுாரா வழி போக்கர்களில் பிரயாணிகளிலே யாராவது ஒருவர் அவரை எடுத்து கொள்ளட்டும் இவங்க சொல்லக்கூடிய அந்த அவர் சொல்லக்கூடிய மக்கள் போய் வந்து கொண்டு ஒரு பகுதி அந்த காலத்தில் வியாபாரத்திற்காண்டி ஒரு நாட்டில் இருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போவாங்க ஒட்டகத்தின் மேலே அல்லது குதிரையின் மேலே சவாரி செய்து நடந்தோ போயிட்டு போய் கொண்டு அந்த வழி வழியிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிணறு அந்த கிணத்துல போட்டுடுங்க அந்த வழிபோக்குகள் யாராவது போகும்போது அந்த இடத்துல அந்த கிணறு இருக்குதுன்னு சொல்லி தண்ணி எடுக்க வருவாங்க அப்போ யூசுப் அதுக்குள்ளே கிடந்தார்னா அவர் எடுத்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவார் என்ன அப்போ அவங்க எடுத்துகிட்டு அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்போ நம்மை விட்டு இவர் போயிடுவார் நம்முடைய நோக்கம் என்ன யூசுப் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது நம்மை விட்டு மறைந்து விட வேண்டும் நம்முடைய தந்தையை விட்டும் அவர் போய்விட வேண்டும் அதுதான் நோக்கம் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை சொன்னார் எல் தகை தொகு பாவது சில பயணிகள் பயணிகளிலே யாராவது சிலர் அவரை எடுத்துக் கொள்ளட்டும் எங்குணும் நீங்கள் செய்பவர்களாக இருந்தால் செய்ய வேண்டும் என்று முடிவு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அதாவது யூசுஃபை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இப்படி செய்யுங்கள் என்பதாக அவர் சொன்னார் நீங்கள் ஒரு சட்டம் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கின்றார்கள் யாக்கூப் அலைய சலாத்துடைய மக்கள் எல்லாம் பொதுவாக ஒரு நபி நபிக்கு ஆண் குழந்தைகள் இருந்தால் அந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் நபியாக இருக்க வேண்டும் இப்போ யூசுப் அலையலாத்துடைய அந்த சகோதரர்கள் யாக்கோ அலைய்ஸ்லாத்துடைய மக்கள் பத்து பேரும் நபிமார்களாக இருக்க தகுதி பெற்றவர்கள் பின்னால் நபிமார்களாக ஆகலாம் என்று இருந்தாலும் கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செய்யலாமா எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கிறாங்க எவ்வளோ பெரிய குற்றத்தை செய்திருக்கின்றார்கள் முதல்ல சகோதரின் மீது பொறாமை கொண்டார்கள் பொறாமை என்பது ஹராமான விஷயம் கடுமையான குற்றத்திற்குரியது பொறாமை பொறாமையின் காரணமாக பல்வேறு விதமான தீமைகள் ஏற்பட்டு விடுகின்றன இது ஒரு பெரிய குற்றம் ரெண்டாவது சகோதரரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற சட்டம் இருக்க சகோதரரை துண்டித்து வாழ வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் கொலையே செய்துவிட வேண்டும் என்பதாக விரும்பிய இந்த நேரத்தில் அவர்கள் எவ்வளோ பெரிய குற்றத்திற்குரியாக இருப்பார்கள் மூணாவது யூசுஃபை தந்தை விட்டு தந்தையை விட்டு பிரிப்பதின் காரணமாக தந்தை யாக்கோப் அலையஸ்லாம் அவர்களுக்கு மனவேதனை தரக்கூடியவர்களாக அவர்களை துன்புறு துன்புறுத்தக்கூடியவர்களாக இவர்கள் ஆகிவிடுகின்றார்கள் இது மூணாவது குற்றம் நாலாவது குற்றம் சிறு குழந்தையாக இருக்க ஏழு வயசு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதில் பன்னெண்டு வயசு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு யூசுஃப் அலையஸ்லாத்துக்கு சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய அவர அவர் மீது பாசம் கொள்ள வேண்டியது சகோதரரே இல்லைன்னு வேறொரு மனிதராக இருந்தாலும் கூட குழந்தைகளின் மீது பாசம் கொள்ள வேண்டும் பாசம் கொள்வதற்கு பதிலாக இவ்வளவு கடுமையான ஒரு எண்ணத்தை கடுமையான ஒரு குற்றத்தை செய்வதற்கு அந்த குழந்தைக்கு செய்வதற்குரிய பண்பை மேற்கொண்டதற்கின்றதே அது நான்காவது குற்றம் அதுவும் ஒரு பெரிய பாவம் அதேபோன்று தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொதுவாக மனித இனத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவை அனைத்தையும் விட்டும் அவர்கள் நீங்கிவிடுகின்றார்கள் இந்த குற்றத்தை செய்ததின் காரணமாக இப்படி பல இப்படி பல குற்றங்களுக்கு அவர்கள் இலக்கானவர்களாக ஆகிவிட்ட காரணத்தினால் இவர்கள் எப்படி நபிமார்களுடைய ஒரு நபியினுடைய மகன் மக்களாக நபிமார்களாக இருக்க தகுதி பெற்றவர்கள் என்று ஒரு கேள்வி வருகின்றது இரண்டு மூன்று விளக்கங்கள் சொல்லப்பட்டு ஒன்று பொண்ண முன்னாலே அதுக்கு முதல் பயானில் சொல்லப்பட்ட விளக்கம் இந்த பத்து ரெண்டு பனிரெண்டு பேர் மொத்தம் பனிரெண்டு மக்களிலே ஆண் மக்களிலே யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹால நபித்துவத்தை கொடுத்தான் மீது யாருக்கும் உபவத்தை அல்லாஹாலாக கொடுக்கவில்லை அதனால் அவங்கெல்லாம் நபிமார்களாக இல்லை நபிமார்களாக இல்லாத சராசரி மனிதர்களாக அவர்கள் இருந்த காரணத்தினால் இந்த மாதிரி தீமையான எண்ணங்கள் எல்லாம் அவர்களிடத்தில் வந்தன என்பதாக ஒன்று இன்னொரு கருத்து இந்த செயல்களையெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய நேரத்திலே நபிமார்களாக இல்லை அதற்கு பின்னால் அல்லாஹாலா அவர்களுக்கு நுபவத்தை கொடுத்தார் அதற்கு பின்னால் உணர்ந்தார்கள் தௌபா செய்தார்கள் அதுக்கு பின்னால் அல்லாஹாலா அவர்களை பரிசுத்தமாக்கினான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது சரி பின்னால் நபிமார்களாக ஆ ஆகக்கூடியவர்களுக்கு நபிமார்களாக ஆக்கப்படக்கூடிய அந்த மனிதர்கள் அவர்கள் சிறு வயது இருக்கக்கூடிய நேரத்திலேயே பரிசுத்தமாக இருந்தால் தானே அவர்களை பின்னால் நபிமார்களாக ஆக்குவதற்குள் தகுதி பெற்றவர்களாக முடியும் சின்னவர்களாக வயசு குறைந்தவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இந்த துணி இந்த செயல்களை எல்லாம் துணிந்து செய்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அது அல்லாஹாலாவுடைய ஏற்பாடு என்பதாக சொல்ல வேண்டும் நான் முதல்ல சொன்ன பாருங்கள் இப்படி ஒரு நிக நிலை அல்லாஹாலா தன்னுடைய தகுதியில் எழுதி வைத்திருக்கிற நான் இப்படித்தான் நிகழும் என்பதை இப்படி நிகழ்ந்தால் என்னென்ன வரும் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது கடைசியாக எகிப்தினுடைய நாட்டினுடைய மிகப்பெரிய அரசராக ரபி யூசுஃப் அலைசலாம் அவர்கள் வீட்டிருக்கின்றார்கள் என்பது இந்த நிகழ்வின் காரணமாக ஏற்பட்டது இல்லாவிட்டால் அவர் அவர் ஊர்லேயே இருந்திருப்பார் அங்கே எந்த விதமான நிகழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பே கிடையாது நபிமாராக நபியாக இருந்திருக்கலாமே தவிர வேறு எந்த விதமான நிகழ்ச்சியும் ஏற்படாது நபியாகவும் இருந்தார்கள் மிகப்பெரிய அரசராகவும் இருந்தார்கள் அதே நேரத்தில் அங்கே நடைபெற்ற ஏராளமான விஷயங்கள் உலகத்திற்கே படிப்பனையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பஞ்சம் ஏற்பட்டால் மக்களுக்கு பற்றியிலே பஞ்சம் நாட்டில் ஒரு நாட்டிலே பெரிய நாடு அந்த நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் பஞ்சத்திலிருந்து குடிமக்களை காப்பாற்றுவது எப்படி என்பதற்குரிய அரிய அழகா அழகான யோசனை யூசு அலைசலாம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் செயல்படுத்தினார்கள் பஞ்சம் என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒரு மாதம் ஒரு வருஷம் அல்ல ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் தரை தலை விரித்தாடியது ஆண்டுகளாக மழையே கிடையாது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க எப்போ ஏழு வருஷத்துக்கு மழையே பெய்யலன்னு வச்சுங்க நம்ம நாட்டில் என்ன ஆகும் ஏழு வருஷத்துக்கு மழையே பெய்யல இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தினர் அனைவரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க முடியுமா சரி ஏழு வருஷத்துக்கு பின்னால் இப்படியே தெரியுதுன்னே வச்சுங்க யூசுஃப் அலிசலாம் அவர்கள் சொல்லி கொடுத்து தெரிந்தது ஏழு வருஷம் செழிப்பாக இருக்கும் ஏழு வருஷம் பின்னால் பஞ்சம் வரும் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னால் தான் பஞ்சம் வரப்போகுன்றது அந்த வந்த பஞ்சம் ஏழு ஆண்டுகளுக்கு இருக்கும் சரி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னால் வரப்போகின்ற அந்த பஞ்சத்துக்கு இந்த ஏழு ஆண்டுகளுக்குள்ளே அந்த ஏழு ஆண்டுகளுக்கு தேவையான உணவு தானியங்களை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய திறன் இந்த அரசாங்கத்தில் இருக்குதா உலகத்தில் எந்த அரசாங்கத்திற்காக இருக்குதா எந்த ஆற்றல் பெற்ற மனிதருக்கும் அந்த இது கிடையாது யூசுப் அலைய்ஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால அந்த அறிவை கொடுத்து சேமித்து வைத்தார்கள் அந்த நாடு முழுவது மட்டுமல்ல உள்ள எல்லா நாடுகளுக்கும் உணவு அனுப்பினார்கள் எவ்வளவு அனுப்பினார்கள் ஒருவருக்கு தாராளமாக சாப்பிடுவதற்கு ஒரு வருஷத்திற்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு ஒரு ஒட்டகத்தில் அனுப்பி வைத்தார்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார்கள் அதே மாதிரி என்று சொன்னால் யூசுப் அலிசலாத்துடைய அந்த அரசியல் நிலை அரசியல் அறிவு எவ்வளோ பெரியது என்பதையும் இங்கே அல்லாஹலா விளக்கி தருகின்றான் இது நடைபெறாவிட்டால் யூசுப் அலி இஸ்லாமின் மீது இந்த பொறாமை ஏற்படாவிட்டால் அது நடந்துருக்காது அங்கே உலகத்திற்கு படிப்பினை ஏற்பட்டு இருக்காது உலகம் முழுவதும் உள்ள ஆட்சியாளர்களுக்கு அறிவுரையாக அது விளங்கி இருக்காது இதையெல்லாம் கொண்டது யூசுப் அலையாத்துடைய சரித்திரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது சரி இப்படி ஏராளமான படிப்பினைகள் என்ன சொன்னாங்க நீங்கள் கொண்டு போய் போட்டுடுங்க ஒரு பாழடைந்த கிணற்றிலே யாராவது வழிபோக்கர்கள் வய வரக்கூடிய பயணிகள் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள் அதுக்கு பின்னால் அவர்கள் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம தந்தை இடத்தில் ஏதாவது சொல்லி சமாதானம் செய்து கொள்ளலாம் என்பதாக சொன்னார் இந்த இடத்துல சில கருத்துக்களை எழுதுகின்றார்கள் அதாவது சட்டங்களை சொல்வதற்காக வேண்டி எல் தப்பை தொகு பாகு அதாவது பயண பயணிகள் அவர்களிலேயே யாராவது வந்து பார்க்கும் பொழுது அவரை எடுத்துக்கொண்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வழியில் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பொருள் யூசுப் அலி இஸ்லாத்துக்கு கொண்டாந்து வழியில் போட்டுடுறாங்க ஒரு கிணத்துல போட்டுடுறாங்க இங்கே அது மாதிரி வழியில் ஒரு பொருள் விழுந்து கிடக்குன்றது அதுக்கு பேர் லுகுதா என்பதாக அரபியில் சொல்லப்படும் ஹதீஸ்ல ரசூல்லாஹ் சல்லாம் அவர்கள் இந்த லுக்தா கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த பொருளை பற்றி சட்டத்தை சொல்லி இருக்கின்றார்கள் அந்த பொருளை என்ன செய்வது அப்படின்னு ஒருத்தர் பார்க்க நான் போகிறேன் ஒரு பை கிடக்குது ஒரு மணி பர்ஸ் கிடக்குது ஒரு பணக்கட்டு கிடக்குது அது லுகுதா கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பொருள் இந்த பொருளை எப்படி என்ன செய்வது அப்படிங்கிறதுக்கு ரசூல்லா இவாசல் தனி சட்டத்தை சொல்லியிருக்கின்றார்கள் தனி பாடமே ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதற்கு அதுங்க சுபோடைய அந்த தாலியம்லையும் கூட பல தடவை சொல்லியிருக்கிறோம் பல கருத்துக்களை சொல்லி பல ஒரு பொருள் கீழே விழுந்து கிடந்தால் அந்த பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் கேட்டால் அது நம்முடைய பொருள் அல்ல யாரோ போட்டுட்டு போய் யார் விட்டுட்டு போனாரோ அவருடையது அது ஒரு குறிப்பிட்ட தொகையாக இருந்தால் மதிப்புக்குரிய ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருளை பற்றி அறிவிப்பு செய்ய வேண்டும் பொது இடங்களிலே கடைத்தருகளிலே மஸிதுகளில மக்கள் கூடுகின்ற இடங்களில் இது மாதிரி ஒரு பொருள் கண்டெடுக்கப்பட்டதும் அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு அப்படி தானே நம்ம ஒரு ஆட்சி கிடை கிடைத்திருக்கின்றது ஹவுசரியில் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லணும் அறிவிப்பு செய்யணும் செய்யணும் எவ்வளோ நாளைக்கு எல்லாம் செய்யணும் யாருமே வரலை திரும்ப ஏழான் செய்யணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு வருஷத்திற்கு ஒரு வருஷத்திற்கு அந்த பொருளை பற்றி ஏழாம் செஞ்சு கொண்டே இருக்கணும் ஏழாண் செய்யக்கூடிய பொறுப்பு இவருடையது தான் அதுக்கு ஒரு செலவாகக்கூடிய காசு இவருடைய யார் எடுத்தாரோ அவருடையது தான் ஏன் எடுத்தார் இவர் அதனால் அவர் க அவர் செலவு செஞ்சால் ஏழான்னு செய்யணும் ஏழான்னு செய்ய வேண்டும் இப்போ இந்த காலத்தில் உள்ள முறைப்படி பார்த்தா பேப்பரில் அறிவிப்பு கொடுக்கலாம் பேப்பரில் அறிவிப்பு கொடுக்கறதுக்கு என்ன விளம்பர செலவாகுமோ அதெல்லாம் இவரை தான் அந்த பொருள் எவ்வளோ மதிப்பு உள்ளது அப்படிங்கிறத பிரச்சனையே ஆனால் பொருள் ரொம்ப கம்மியானதாக இருந்துச்சு சும்மா ஒரு பத்து காசு இருபது காசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த காலத்தில் ஒரு ஒரு ரூபாய் கீழே கிடந்துச்சின்னு வச்சிங்க அந்த ஒரு ரூபாய்க்கு இப்போ ஒன்றுமே வாங்க முடியாது ஒரு டீம் கூட குடிக்க முடியாது அதனால் அது மதிப்பில்லாத பொருள் அது கீழே விழுந்து கிடந்த பொருள் ஏதாவது ஒரு உணவு பண்டமாக அந்த உணவு பண்டத்தை இவர் எடுத்ததின் காரணமாக அது பாதுகாக்கப்பட்டது எடுக்காவிட்டு அதை அப்படியே அழிஞ்சு போயிடும் யாரை ஏதாவது நாய்கி சாப்பிட்டுட்டு போயிடும் அல்லது கோழி சாப்பிட்டு போய்டோ அல்லது ஏதாவது மிருகங்கள் சாப்பிட்டு போயிடுது அல்ல அழிந்துவிடும் மக்கள் மிதித்துள்ள ராசமாக போயிடும் வீணாக போயிடும் இவர் எடுத்ததின் காரணமாக அது உருப்படியான ஒரு பொருளாக இருக்கின்றது உணவுப் பொருளாக இருக்கின்றது வேண்டுமென்றால் இவர் சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லாவிட்டால் அவர்கிட்ட யார்கிட்டாவது மிஸ்கீன்களை கொடுத்தடணும் சாதாரணமான பொருளாக இருந்தோம் ஒரு மதிப்பிற்குரிய பொருளாக காசாக பணமாக நகையாக அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அறிவிப்பு செய்து உரியவர் வந்தால் அதை ஒப்படைக்க வேண்டும் ஒரு வருஷம் வரைக்கும் சரி ஒரு வருஷத்துக்கு பின்னால் என்ன பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு பின்னால் இவர் இவருக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்து கொள்ளலாம் இவரை வச்சுக்கிறாருந்தால் இவரே வச்சுக்கலாம் வேறு யார்ட்டாக கொடுக்கறாரு இருந்தாலும் கொடுத்துட்லாம் இவரே வச்சுக்கிட்டாருன்னு வச்சிங்களா வேறு யார்ட்டையும் கொடுத்துட்டார் ஒரு வருஷத்துக்கு பின்னால் அதுக்கு பின்னால் பதிமூணாவது மாதம் ஒருத்தர் வர்றாரு என் பொருள் தாங்க அது இவ்வளோ நாளாக நீங்கள் செஞ்சீங்களா நான் இது வரைக்கும் வர முடியல இப்போ தான் அந்த பொருளை கொடுங்கன்னு கேட்குறாரு வச்சுக்கிட்டு அடையாளம்லாம் கரெக்டாக சொல்கிறாரு இவர் இப்போ பொருளை கொடுத்தாகணவர் இவர் யார்கிட்ட கொடுத்துருந்தாலும் சரி இவர் உபயோகிச்சுருந்தாலும் சரி உதாரணமாக ஒரு ஆயிரம் ரூபாய் கிடஞ்சிட்டு வச்சுங்க ஆயிரம் ரூபாய் ஒரு வருஷமாக விவாபலம் செஞ்சார் யாருமே வரல ஆயிரம் ரூபாய் இவர் சாப்பிட்டார் அதுக்கு பின்னாலும் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து ஒருத்தர் வர்றார் என் பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்கணும் அந்த பொருளை திருப்பி அவரிடத்தில் கொடுத்தாக வேண்டும் சரி இது மாதிரி பல சட்டங்கள் இருக்கின்றன அந்த விழுந்த பொருள் காணாம தெருவில் வழியிலே விழுந்து கிடந்த அந்த பொருள் இருக்கின்றது அதை உபயோகிப்பதற்கு பல சட்டங்கள் இருக்கின்றது இங்கே அதாவது ரசூல்லா சல்லா அலுவலாம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் அவர் கேட்டார் யாரும் சொல்ல இந்த மாதிரி கீழே வழியில் விழுந்து கிடந்த ஒரு பொருளை பற்றி தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது பையாக இருந்தால் அந்த பையினுடைய கயிற்றை நன்றாக நீ அதனுடைய வாயை கயிற்றை கொண்டு நன்றாக கட்டிவிடு கட்டி வைத்துக்கொள் அந்த காலத்தில் பையில போட்டு வச்சிருக்கிறது பணம் காசு நோட்டுகள்லாம் அப்போ கிடையாது வெறும் காசு மட்டும்தான் இருந்தது நாணயங்கள் தான் இருந்துச்சு தங்க நாணயம் வெள்ளி நாணயம் தீனார் திருஹம் என்பதாக சொல்லப்படும் அதை அந்த பையன் நீ நல்லா கைத்தை கட்டி வாயை கட்டி வச்சுக்க ஒரு வருஷம் வரைக்கும் அதை பற்றி நீ தாரீஃப் செய் அதை விளம்பரப்படுத்து அதற்குரியவர் வந்தால் அதை நீ கொடுத்து விடு ஒரு வருஷத்திற்குள்ளே வராவிட்டால் நீயும் ஆச்சு அந்த பொருளும் ஆச்சு நீ என்ன செய்யணுமோ அந்த பொருளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் கேட்டார் யார சூழல்ல அந்த மாதிரி ஒரு ஆடு வழியில் ஒரு ஆடு இருக்குது அநே அனாம ஒரு ஆடு நிற்கிது யாருதுன்னே தெரியல அந்த ஆட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆடு அதை நீ எடுத்து கொண்டால் அது உனக்குரியது அல்லது நீ விளம்பரம் செய்து அதை விளம்பரப்படுத்தி யாருக்குரியது என்று கேட்டுக்கொண்டிருந்தால் அது உன்னுடைய சகோதரர்களுக்குரியது அதாவது யார் ஆட்டுக்குரியவரோ அவர் வந்து வாங்கிட்டு போயிடுவார் ரெண்டும் செய்யாமல் அதாவது நீ எடுக்காமல் அப்படியே விட்டுன்னா நீ ஜேபி அது ஓனாய்க்குரியது ஓனாய்க்குரியது என்பதாக சொன்னார் ஓனாய் அந்த காலத்து காட்டு மிருகங்கள் ஏதாச்சும் அடித்து சாப்பிட்டு போயிடுவது அதனால் சலாஹலாம் மூணு வச்சுறாங்க லக்க அது உனக்குரியது அவள் அசிக்கு அல்லது உடைய சகோதரருக்குரியது அவள் இஸ் ஜேபி அல்லது ஓனாய்க்குரியது சொன்னார் அவர் கேட்டார் ஒட்டகம் அப்படின்னு கேட்டார் ஒட்டகம் ஒரு இடத்தில் நின்றுக்கிட்டு அது யாருதுன்னு தெரியல இப்போ என்ன பண்ணுறது ரசூல்லா செல்லாஹெல்லாம் சொன்னாங்க ஒட்டகத்துக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்குது அல்லாஹத்தாலா அந்த ஒட்டகத்திலேயே ஒரு தண்ணீர் பையை தண்ணீர் டேங்க் ஒன்றை படைத்திருக்குன்னான் அது சாப்பிடுவதற்காக வேண்டி இலைத்தலைகள் காடுகளிலே இருக்கின்றன தனக்கு தேவையான தண்ணீரை அந்த டேங்கில் சேகரித்து வைத்துக்கொள்ளும் அதுக்கு தேவையான உணவுகளை இலைகளிலே மரங்களிலிருந்து இலைத்தலைகளை சாப்பிட்டு கொள்ளும் அதற்குரிய யஜமான் வந்து அதை பிடித்துச் செல்லும் வரைக்கும் அது அப்படியே இருந்துவிடும் நீ அதை போய் எடுக்கிற அப்படின்னு சொன்னாங்க என்று சொல்லப்படுகின்றது அதாவது கீழே விழுந்து கிடந்த பொருள் அப்படின்னு சொன்னால் ஆடு மாடு ஒட்டகங்களும் கூட யாராவது ஒருவருடைய ஒட்டகம் ஒருவருடைய மாடு ஒருவருடைய ஆடு நேய்த் கொண்டு இருக்கிறது யாருடைய திரையல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சட்டம் என்பதை ரசுல்லா சிவாசன் விளக்குன்றார் அதில் தலியர்கள் எல்லாத்தால் அனுமர்கள் ஒரு நாள் வந்தார்கள் யாரும் சொல்ல வழியில் வந்துட்டு இருந்தால் ஒரு காசு கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி சரி அல்ல உனக்கு கொடுத்த நீ சாப்பிடு அப்படின்ட்டாங்க அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை நீ சாப்பிட்லாம் அப்படின்னாங்க அவர் போனால் ரொட்டி வாங்கி சாப்பிட்டாச்சு எப்படி திடீர்னு ரசூல்லா சொன்னாங்க இங்கே ஒரு வருஷம் வரைக்கும் ஏ ஏழாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க அலி அலி அலையும் ஸ்பெஷலாக மருமனுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டால் அப்படியே எல்லாம் அர்த்தம் அந்த அதிசயில இவ்வளோ தான் இருக்கணும்னால தாலிமில் சொல்லியிருக்கிறேன் இங்கே அதீசில இவ்வளோ தான் இருக்க நீ சாப்பிட்ணுனாங்க சாப்பிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க யார் அலி ஃபாத்திமா ரசூல்லாய் சலாஹலாக எல்லாருமே சாப்பிட்டாங்க ரொட்டி கிட்டி வாங்கி சமைச்சு சாப்பிட்டாச்சு ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் சொன்னால் கருத்து என்னவென்று சொன்னால் நீ அதை கடத்திறவுக்கு போ எங்கே கிடஞ்சா அந்த இடத்துக்கு போ அங்கே இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் கேளு இந்த காசு யாருது யாருதுன்னு கேள் யாரும் சொல்லலை யாருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நீ அதை சாப்பிட்டுக்க அப்படின்னு அர்த்தம் அவர் போய் கேட்டார் யாரும் ஒவ்வொரு பதில் சொல்லலை யாருதுன்னு தெரியல அதனால் அவர் வந்தார் சாப்பிட்டார் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டால் சாப்பிடும் அப்படின்னு சொன்னது மிக மிக தேவை உடையவராக அடிகளில் எல்லாத்தாள இருந்தார் பல நாள் பட்டினி போல இல்லை பல நாள் பட்டினி எந்த பொருளும் கிடையாது காசும் கிடையாது அந்த நேரத்தில் இந்த காசு கிடச்சிருக்குது அதெல்லாம் உடைய ஞாபகத்தை நீ சாப்பிடும்னு சொன்னாங்க அல்ல அவளுக்கு மறைமுகமாக தந்திருக்கின்றான் என்பதாக சொல்லி அதை சாப்பிடச் சொன்னார்கள் அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் தான் சாப்பிடலாம் இல்லாவிட்டால் அதுவும் கூடாது என்பதாக குறிப்பிடப்படும் இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படும் நிறைய சம்பவங்களாக இருக்கிறது அது சம்மந்தமாக அது கீழே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் கீழே விழுந்து கிடந்த பொருள் இருக்குது பாருங்க அது எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது எடுத்துட்டால் பொறுப்பு வந்துடும் சில பேர் நம்ம மசிதில் பார்க்குறோம் தொழிலும்போது அவர் காசு கீழே விழுந்துரும் அப்படியே விட்டுட்டு போயிடுவார் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா காசுகள் தான் நோட்டு உழுகாது காசு சில்லுற காசு விழுதும் அங்கே கிடைக்கும் இங்கேருந்து போகிறவர் என்ன பண்ணுவார் அதை எடுத்து மோதினேருப்பா பா இதை ஒரு கீழே கிடைச்சி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துட்டு அவர் போயிடுவார் எப்படி செய்கிறது எடுத்தவருடைய பொறுப்பு அது மோதினாட்டோ அஜித்துட்டோ கொடுத்தா அல்லது வேற யார்கிட்ட கொடுத்தாச்சு அது குட்டுறோம் அவர் அதுக்கு பொறுப்பு அது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க காசு கீழே கிடைச்சி எடுத்துகிட்டு போய் நேராக கொண்டு போய் போட்டு போயிடுவார் அவர் ஊராவட்டு காசு உண்டியெல்லாம் போடுறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குது போடக்கூடாது அவர்கிட்ட தான் கொடுக்கணும் கொடுக்க முடியலடா எடுக்கக்கூடாது அதை எடுக்கக்கூடாது வேற யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அது எடுத்து யார் எடுத்துகிட்டு போனால்தான் நீ பாட்டுக்கு போக வேண்டியது யார் போய் எடுத்துகிட்டு போனாலும் அதை கேள்வியில் யார் எடுத்துகிட்டு போனாலும் நம்ம கேட்க மாட்டோம் அல்லாத எடுத்தா தான் நம்மள்கிட்ட கேட்போம் அல்லாத எடுத்து அது ஒரு பைசாவாக இருந்தாலும் சரி அதுவும் குற்றத்திற்குரியது சரி கீழே விழுந்து கிடந்த இந்த பொருள்களுக்கு பல சட்டங்கள் இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இது சொல்லப்படுகின்றது இந்த இடத்துல நிறைய எழுதுகிறாங்க தப்சீர்களில் சரி இப்படி மஷ்வராக பண்ணாங்க அந்த பத்து பேரும் சேர்ந்து அதுக்கு பின்னால் தந்தை இடத்துல வந்து சொல்கிறாங்க தகப்பனார் இடத்துல வந்து சொல்கிறாங்க ஹாலு சொன்னார்கள் யா அபானா எங்களுடைய தந்தையே மாலக்க உங்களுக்கு என்ன வந்திருக்குது லா தமன்னா லா யூசுஃபை யூசுஃபின் மீது எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்களே யூசுஃபையுடைய விஷயத்தில் எங்களை நம்ப மாட்டேதில்லை உங்களுக்கு என்ன வந்துருச்சு வயலு லநாசிகவும் நிச்சயமாக நாங்கள் அவருக்கு நன்மையை நாடக்கூடியவர்கள்தான் நாங்கள் கெட்டதெல்லாம் நாடமாட்டோம் நன்மையை நாடக்கூடியவர் என்று வந்து சொன்னார்கள் அவர்கள் அதாவது இதுக்கு முதல்ல பல தடவை கேட்டிருக்கிறாங்க யூசுஃபை எங்கள் கூட அனுப்பு அவங்க காலையில் ஆடு மாடுகள் அதெல்லாம் ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு போயிடுவாங்க போயிட்டு சாயந்தரமாக அதை ஓட்டிகிட்டு வருவாங்க ஏதாச்சும் பொருள் சாப்பிட்றதுக்கு இருந்துச்சுன்னா அது கொண்டு போவாங்க அல்லது அங்கேயே காடுகளில் ஏதாச்சும் கிடச்சின்னா சாப்பிட்டுக்குவாங்க அங்கே போய் விளையாடுவாங்க அந்த ஆடு மாடு ஓட்டங்கள்லாம் மேய்ச்சிட்டு திரும்பி கொண்டு வருவாங்க யூசுஃபை கூட எங்களை கூட ஒரு நாளைக்கு அனுப்பலாமேன்னு கேட்டிருக்குறாங்க பல தடவை கேட்டாங்க ஆனால் யூசுபலைஸ்லாத்தான் வந்து ஏக்கோபலைஸ்லாம் அனுப்ப தயாராக இல்லை ஏன்னா அவரை விட்டு ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் கூட பிரிஞ்சுருக்க மாட்டாங்க எப்பொழுதுமே அவரை பார்த்துக்கணும் அவர் தங்களோடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனாங்க ஏகோபலேஸ்லாம் அதனால் அனுப்பவே இல்லை பல நாள் கேட்ட பின்னால்தான் இந்த மஷூரா ஏற்படுத்தி மஷ்வூராவுக்கு பின்னால் வந்து சொல்கிறாங்க இப்படி பல தடவை உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறோமே உங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க எங்களை அப்படின்னு கேட்குறாங்க யா அபா நா மால கலா தமன்னாலா யூசுஃப் யூசுஃபின் ஏன் நீங்கள் நம்புவதில்லை உங்களுக்கு என்ன வந்திருக்கிறது வைண்ணா ல நிச்சயமாக நாங்கள் அவருக்கு நன்மையை நாடுகிறர்கள் தான் நாங்கள் எந்த தீமையும் நாட மாட்டோம் இந்த தடவையாவது நாளைக்காவது நீங்கள் அறுசில்குமாரா கதன் நாளைக்கு அவரை அனுப்புங்கள் எர்த்தா வயல்லாம் அவர் நல்ல சாப்பிடட்டும் வயல்லாம் அவர் விளையாடட்டும் எர்த்தாச்சுன்னா அசில் வந்து எர்த்தா நான் மேய்கிறது அர்த்தம் நல்ல மேயட்டும் அப்படின்னு சொன்னால் நல்ல சாப்பிட்டு குடிச்சிட்டு நல்ல சாப்பாடு உணவு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கட்டும் அதே மாதிரி எங்களோடு சேர்ந்து விளையாடட்டோர் நாங்கள் அவர் விளையாட்டு காட்டுவோம் சாப்பாடு கொடுப்போம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அதாவது உல்லாச பயணம் போகிற மாதிரி நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு நாளைக்கு அவர் அவரை எங்களுடன் அனுப்புங்கள் இதையும் சொல்கிறாங்க நிச்சய நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்போம் எந்த விதமான தீங்கும் செய்ய மாட்டோம் கெடுதலும் செய்ய மாட்டோம் இடையோறும் செய்ய மாட்டோம் துன்பங்கள் விளைவிக்க மாட்டோம் துன்பம் வராமல் பார்த்துக்குவோம் அதனால் நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர் எந்த துன்பம் யார் யாரும் துன்பம் கொடுக்க முடியாது எந்த விதமான இடையூறும் ஏற்படாது எந்த விதமான கஷ்டம் சிரமங்கள் ஏற்படாது அப்படி நாங்கள் பாதுகாத்து அவரை கொண்டு வர்றோம் என்று உறுதியிட்டு சொன்னார்கள் அது வை இன்னா லஹூ லஹாஃபிதோனா சத்தியமிட்டு சொன்னார்கள் லஹாஃபிலோன் அப்படின்னாவே சத்தியமாக நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்பதாக அர்த்தம் எந்த துன்பம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுகிறோம் என்பதாக கால இன்னி லூனிபி இதை கேட்ட யாக்குப் அலையாமர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக நான் நீங்கள் அவரை கொண்டு போவதை அழைத்துச் செல்வதை நான் கவலைப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னான் அழைத்துச் செல்வதை விரும்பவில்லை என்பதோ தடை செய் அப்படின்னு நான் சொல்ல ல யஹூனுனி இன்னி ல யஹூனினி என்னை கவலைக்குள்ளாக்குகின்றது அந்த அவரை நீங்கள் அழைத்து செல்லுவது அழைத்து செல்லு அவரை அழைத்துச் செல்வது என்னை கவலைக்கு உள்ளாக்குகின்றது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாசகம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக கூப்பிட்டு தான் போவாங்க கண்டிப்பாக அவரை அழைச்சிட்டு தான் போவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நீங்கள் அழைச்சிட்டு போகிறது முடிவு பண்ணிவிட்டீங்க நீங்கள் அழைச்சிட்டு போகிறது எனக்கு கவலையாக இருக்குதுப்பா அப்படின்றது சொல்லிவிட்டு இதையும் சொன்னாங்க அவரை விட்டும் நீங்கள் பாராமுகமாக இருக்குன்ற நிலையில் கவனிப்பில்லாமல் இருக்கும் நிலைமையில் ஓனாய் அவரை சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் விளையாண்டுருப்பீங்க அவரை விட்டுப்பட்டு சின்ன பையன் அங்கே காட்டு மிருகங்கள்லாம் நிறையா இருக்கும் அதில் ஓனாய் குறிப்பாக ஓனாய் சொன்னாங்க அந்த ஓனாயை வந்து சாப்பிட்டுட்டு போய்டும் இந்த வார்த்தையை அவங்களுக்கு ஆதாரமாக போச்சு பின்னால் ஓனாய் சாப்பிடுச்சு வந்து சொல்கிறாங்க மறுபடி இல்லையா இதில் இன்னொரு கருத்தும் சூஃபியாக்கள் எழுதுவார்கள் இங்கே இன்னி அவ அகாஃப அஞ்சியக்குள்ளாக ஹிஜீப் ஓனாய் சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நீ அழைச்சிட்டு போ அல்லாஹாலின் மீது நம்பிக்கை வைக்கிறேன்னா அல்லா பாதுகாப்பான் அப்படின்னு பின்னால் ஒரு தடவை சொல்கிறாங்க தன்னுடைய மக்களுக்கு பத்து பேருக்கு சேர்த்து சொல்கிறாங்க உணவு வாங்க போகக்கூடிய நேரத்தில் அந்த வாசகத்தை இங்கே சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹாலா காப்பாற்றியிருப்பான் அப்படின்னு ஒரு கருத்தை எழுதுவாங்க ஆனால் நான் முன்னால் சொன்னபடி அல்லாஹுடைய தக்கதீர் எதுவோ அது நடைபெறுவதற்காக வேண்டியுள்ள சூழ்நிலை அல்லாஹாலா முதலாவதாக உருவாக்கி வைக்கின்றான் யாக்கு அலையாத்துடைய நாவிலிருந்து வந்த வாசகமே அதை உறுதிப்படுத்துகின்றது அவரை சாப்பிட்டு விடுவதை நான் பயப்படுகின்றேன் அவரை விட்டும் நீங்கள் பாராமுகமாக இருக்கும் நிலைமையில் கவனிப்பவனிப்பில்லாமல் இருக்கும் நிலைமையில் சாப்பிட்டுவிடும் என்று நான் நினைக்கின்றேன் என்பதாக இது யூசுப் யாக்குப் அலேஸ்லாம் அவர்கள் இப்படி சொன்னதுக்கு காரணம் இன்னொரு காரணம் எழுதப்படுகின்றது அதற்கு முதல் நாள் இரவில் யாக்குபலை சொல்ல ஒரு கனவு காணினாங்க அந்த கனவில் ஒரு பெரிய காடு அந்த காட்டில் ஒரு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கில் யூசுபலை சொல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க அவரை சுற்றி நிறைய ஓனாய்கள் நின்றுக்கிட்டு இருக்குது அந்த ஓநாய்களில் ஒன்று இவரை சாப்பிட்றதுக்காக வேண்டி போய் பிடிக்கிறதுக்காக வேண்டி முனையுது யூசுபலை சொல்லாத்த போய் கவ்வதுக்காக வேண்டி அதை முயற்சி செய்ய அந்த நேரத்தில் திடீரென்று அந்த பூமி பிளக்குது பிளந்த யூசுஃபலைசலாம் அந்த பூமிக்குள்ளே போயிடுறாங்க அந்த ஓனாய் ஓடி போய்டும் இப்படி ஒரு கனவு கண்டார் அந்த கனவு கண்டதுனால தான் ஓனாய் சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னார் என்பதுதான் விளக்கம் தரப்பட்டிருக்கு இது பொருத்தமான விளக்கமாக சொல்லப்பட்டு இருக்குது சரிங்க அந்த ஓனாய் சாப்பிட்டு விடும் அந்த கனவு கண்டார் அந்த கனவுல ஓனாய் சாப்பிட போவதாக அவை கவ்வப்போவதாக பிடிக்கப் போவதாக கனவுன்றார் பிடிக்க போகுது ஆனால் ஓனாய் சாப்பிட்ல பின்னால் யூசுஃப் அலையா அவர்களை வந்து ஓனாய் சாப்பிட்டுச்சுன்னு இவங்க சகோதரர்கள் வந்து சொல்லும் பொழுது யாக்குப் அலையலாம் அதை நம்பலை நம்பாத காரணமும் இந்த கனவு தான் அந்த கனவுல ஓனாய் சாப்பிடவில்லை ஆனால் யூசுஃப் அலைய்ஸ்லாம் அவர்கள் பூமி பிளந்து பூமிக்குள்ளே போயிட்டாங்க அப்போ யூசுப் அலி இஸ்லாமர்கள் எங்கேயோ பூமிக்குள்ளே மறைமுகமான ஒரு இடத்துல கொண்டு போய் போடப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது அந்த கனவுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டு அதே மாதிரி போட்டாங்க அந்த கணத்தில் என்பதாக சரி க கனவுக்கு விளக்கம் சொல்லும் போன வாரம் அதுக்கு முதல் வரணும் சொல்லும் அப்போ அந்த கனவும் அப்படின்னு நபிமாருடைய கண கனவு இருக்கின்றதே அதுவும் உண்மையாக்கப்படும் உண்மையாக நடக்கக்கூடிய விஷயங்களைத்தான் எல்லாத்தன கலவிலை காட்டுவான் என்பதாக நபிமாருடைய விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் யாக்கு அலையாமர்கள் கண்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் யூசுப் அலையாம் அவர்களுடைய சம்பவம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆயத்திலும் பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சொல்லப்பட்ட இந்த ஆயத்துகளிலே என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டனோ அதை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு படிப்பனையாக எடுத்துக் நாம் முயல வேண்டும் அத்தகைய நல்ல பண்புகளை என்ன அனைவருக்கும் தந்து கொள்வார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தந்தை யகூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மிகப் பிரியமானவர்களாக நேசமானவர்களாக இருந்தார்கள் மற்ற சகோதரர்கள் அதன் காரணமாக பொறாமை கொண்டார்கள் யூசுஃபை தன்னுடைய தந்தையை விட்டும் எப்படியாவது பிரித்து விட்டால் அவருடைய கவனம் நம்மீது ஏற்படும் நம்மீது அவருடைய பாசம் ஏற்படும் என்பதாக நினைத்து தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார்கள் எங்கள் அருமை தந்தையே நாளைக்கு நாங்கள் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்ப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய நேரத்தில் எங்களுடன் யூசுஃபையும் அனுப்பி வையுங்கள் நாங்கள் அவரோடு விளையாடுவோம் அவருக்கு நல்ல உணவுகளை தருவோம் என்றெல்லாம் சொன்னார்கள் நபி யாக்கோப் அலே அவர்கள் யூசுஃப் அலே இஸ்லாம் பிரிவதற்கு மனம் இல்லாமல் கூட இவர்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக சொன்னார்கள் நீங்கள் என்னை விட்டு இவரை அழைத்து போவதற்கு நான் கவலைப்படுகின்றேன் இரண்டாவது நீங்கள் பாராமுகமாக இருக்கும் நேரத்தில் அவரை ஓநாய் அடித்து சாப்பிட்டு விடும் என்பதாக நினைக்கின்றேன் பயப்படுகின்றேன் என்றெல்லாம் சொன்னார்கள் அப்பொழுது அந்த சகோதரர்கள் பத்து நபர்களும் சொல்லுகின்றார்கள் காலு அவர்கள் சொன்னார்கள் லஇ லஇன் அக்கலஹு ஜிபு வ நஹ்னு உஸ்பா நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கும் நிலையில் ஓநாய் அவரை அடித்து விடுமா சாப்பிட்டு விடுமா அப்படி சாப்பிட்டால் இந்நா இதில் லகாசிரோன் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்று குறிப்பிடுகின்றான் நாங்கள் பத்து பேர் இருக்கும் பொழுது சிறுவராக இருக்கக்கூடிய யூசுஃபை ஓனாய் அடித்து சாப்பிடுவதற்கு நாங்கள் விட்டுவிட மாட்டோம் ஒரு சிறுவரை ஓனாய் அடித்து சாப்பிடுகின்றது அது அளவு அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான ஆடுகளை மேய்ப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாக ஆகிவிடுவோம் அதைத்தான் இங்கே ஹாசிரோன் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று சொல்லுகிறார்கள் என்று விளக்கப்பட்டிருக்கின்றது ஒரே ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு முடியவில்லை என்று சொன்னால் பல உயிர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆடுகளை நாங்கள் எப்படி காப்பாற்ற முடியும் ஆகவே நாங்கள் யூசுஃபை காப்பாற்றுவோம் அவர்களை பாதுகாப்போம் அவரை பாதுகாப்போம் அவருக்கு தேவையானவற்றை நாங்கள் கொடுப்போம் எங்களோடு அனுப்புங்கள் என்பதாக சொன்னார்கள் யாக்குப் அலே இஸ்லாம் அவர்கள் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை அனுப்புவதற்கு இரண்டு காரணம் அனுப்பாததற்கு இரண்டு காரணங்களை சொன்னார்கள் ஒன்று அவரை நான் பிரிந்திருப்பது எனக்கு கவலை அளிக்கின்றது நான் அவரை பிரிந்திருக்க முடியாது ஒரு பெரும் கவலை என்னை சூழ்ந்து கொள்ளும் இரண்டாவது ஓனாய் அவரை சாப்பிட்டு விடுவதை நான் பயப்படுகின்றேன் என்று இரண்டு காரணங்களை சொன்னார்கள் அதற்கு பதிலளிக்கக்கூடிய அந்த மக்கள் பத்து பேரும் ஓனாய் அடித்து விடுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது நாங்கள் அப்படி விட்டுவிட மாட்டோம் நாங்கள் ஒரு பெரும் கூட்டமாக பத்து பேர் இருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் சொன்ன இரண்டாவது காரணத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் ஓனாய் அடித்து சாப்பிடுவதற்கு நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்பதாக ஆனால் முதல் காரணத்திற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை இன்னி லுனு அன் தபூ பிஹி அவரை நீங்கள் அழைத்துச் செல்வது எனக்கு கவலை அளிக்கின்றது என்று சொன்னார்களே அந்த கவலையை நாங்கள் போக்கிவிடுகின்றோம் என்றோ அல்லது கவலைக்கு வேறு ஏதேனும் உபாயம் செய்கின்றோம் என்றோ சொல்லவில்லை அதனால் அந்த கவலை நிரந்தரமாக அவருக்கு இருக்கும் என்பதை இவர்கள் சொன்ன அந்த பதிலின் மூலமாக அல்லாஹத்தால் தெரியப்படுத்துகின்றான் என்ற விளக்கமும் பெறப்படுகின்றது எது வரைக்கும் இருந்தது அந்த கவலை யூசுஃப் அலே இஸ்லாம் பிரிந்த அந்த காலத்திலிருந்து அந்த நேரத்திலிருந்து நாற்பது ஆண்டுகள் இன்னொரு அறிவிப்பின்படி எண்பது ஆண்டுகள் அந்த கவலையோடவே இருந்தார்கள் அதற்கு பிறகுதான் அல்லாஹத்தால் அந்த கவலையை போக்கினான் என்பது தெரியப்படுத்தப்படுகின்றது சரிங்க நாங்கள் ஒரு பெரும் கூட்டம் ஓனாய் அடித்து சாப்பிட்டுவதை நாங்கள் விரும்ப மாட்டோம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்பதாக சொல்லி தங்களுடைய கருத்தை அவர்கள் யாக்கோப் அல்லஹாம் அவர்களிடத்தில் வற்புறுத்தி சொன்னார்கள் அல்லாஹாலாவுடைய ஒரு பெரிய குத்திரத் என்னவென்று சொன்னால் நீங்கள் அவர்களை அவரை அழைத்து சென்று அவரை தவற விடுவீர்கள் அல்லது வேறு ஏனும் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதாக யாக்கோபு அல்லாய் இல்லாமர்கள் சொல்லவில்லை ஓனாய் அடித்துவிடும் சாப்பிட்டு விடும் என்று சொன்ன காரணத்தினாலேயே திரும்ப வந்த அவர்கள் ஓனாய் அடித்து சாப்பிட்டு விட்டது என்று அதே வாசகத்தை சொன்னார் தந்தை எதை சொல்லி கொடுத்தாரோ அதையே வந்து சொன்னார் ஓனாய் அடித்து சாப்பிட்டு விடும் என்று அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த எண்ணம் அவர்களுக்கு வரப்போவதே இல்லை என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது வேறு ஏதேனும் காரணங்களை சொல்லுவார்களே தவிர ஓனாயுடைய காரணத்தை சொல்ல மாட்டார்கள் என்பதாக பயிரும் அல்லாஹாலாவுடைய பெரிய ஏற்பாடு இங்கே கதை சம்பவம் நடக்கின்றது சம்பவம் அழகானது அதை நடத்தி வைக்கின்றான் அல்லாஹாலா ஆனால் உண்மையிலேயே என்ன என்று சொன்னால் அல்லாஹத்தாலா இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்பதாக நாடி விட்டால் அந்த நாட்டு நடந்து கொண்டிருக்கின்றது தான் எல்லாவிட்டாலும் அங்கே யூசுப் அலி அவர்களை அழைத்து போவதோ அல்லது அங்கே கொண்டு போய் அவர்களை துன்புறுத்துவதோ இதுவெல்லாம் நிகழக்கூடிய காரியம் வேறு ஏதேனும் உபாயத்தின் மூலமாக அவர்களை நிறுத்தி வைத்திருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹத்தாலா ஒரு பெரும் சோதனையை நபி யாக்கு அலை சலாம் அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றான் இதன் மூலமாக யூசுஃப் அலை சலாம் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருந்தார்கள் அந்த பிரியத்திற்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு அல்லாஹத்தாலா ஒரு பெரிய நபி ஒரு ரசூல் நான் தேர்ந்தெடுத்து ரசூலாக அனுப்பிய ஒருவர் என்னை விட்டு விட்டு என்னுடைய பிரியத்தை விட தன்னுடைய மகனுடைய பிரியத்தை அதிகமாக கொண்டிருக்கின்றார் இதை அவருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹால இந்த ஏற்பாட்டை செய்தான் என்பதாக ஹத்தீகச் இந்த கதையினுடைய உண்மையான நிலை குறிப்பிடப்படுகின்றது படைத்தவரின் மீது இருக்கக்கூடிய பிரியத்தை விட படைப்புகளின் மீது எந்த படைப்பின் மீதும் அதிகமான பிரியம் இருக்கக்கூடாது சொல்ல சொல்ல சொன்ன ஹதீஷ் மிக தெளிவானது நமக்கு லா லாய் யூமின் அஹதுக்கும் ஹத்தாக்கு நான் அஹப்பை இலகி மீம் வலதிஹி மீம் வா மீம் மீம் வலதிஹி வாலிதி வன்னாசி அஜி என்பதாக ஒரு மனிதர் உண்மையான ஈமான் உள்ளவராக ஆக முடியாது என்னை அவர் நேசிக்கும் வரைக்கும் அவர் தன்னுடைய குழந்தையை விட தாயை விட தந்தையை விட மற்ற எல்லா மனிதர்களையும் அதிகமாக நேசிக்கும் வரைக்கும் உண்மையான மூவினாக ஆக முடியாது என்பதாக சொன்னார் என்னை நேசிக்கும் முறை என்று சொன்னால் அல்லாஹுவை மட்டுமல்ல அல்லாஹ் ரசூலை மட்டுமல்ல அல்லஹுவையும் நேசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உண்மையான ஈமான் கிடைக்கும் ஒரு நபியாக இருக்கக்கூடியவர் இந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தையின் மீது அதிகமான பாசத்தை வைத்திருப்பது உலகம் உள்ளளவுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹலா இந்த நிகழ்ச்சியை நடத்தினான் என்றும் விளக்கம் சொல்லப்பட்டு மறுநாள் யூசுஃப் அலை அவர்களை அழைத்து செல்லுகின்றார்கள் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் யாக்குப் அலே இல்லாம் அவர்கள் அவர்களை முத்தமிட்டு உச்சி மோந்து கட்டியணைத்து யஹூதா என்பவரிடத்திலே அல்லது ரவைபீல் என்று ஒருவர் இருந்தார் அந்த பத்து பேரிலே அவரிடத்திலே சொன்னார்கள் என்னுடைய அருமை மக்களே இந்த யூசுஃப் எனக்கு ரொம்ப பிரியமானவர் நான் இவரை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன் குறிப்பாக நீதான் இவரை காப்பாற்ற இவரை பார்த்து கொள்ள வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இவர் சிறு குழந்தையாக இருக்கின்றார் இவருக்கு பசி எடுத்தால் நீங்கள் உடனடியாக உணவு கொடுக்க வேண்டும் அவருக்கு தாகித்தால் தண்ணீர் கொடுக்க வேண்டும் ஏதேனும் அவருக்கு தேவைப்பட்டால் அந்த தேவையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் அவர் நடக்க முடியாது என்பதாக அவர்கள் அவர் துன்பப்பட்டால் அவரை நீங்கள் தூக்கிச் செல்ல வேண்டும் இப்படியெல்லாம் நீங்கள் சென்று மாலை நேரத்திற்குள்ளாக சீக்கிரமாக என்னிடத்தில் நீங்கள் திரும்பி வந்துவிட வேண்டும் இவரை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதாக சொன்னார் எங்களுடைய தந்தை அவர்களே நீங்கள் சொன்னதையெல்லாம் நாங்கள் கடைபிடிப்போம் காப்பாற்றுவோம் என்பதாக சொல்லி அங்கேயே யூசுப் அலைசலாம் அவர்களை தூக்கி தன்னுடைய தோழிலை வைத்துக் கொண்டார் ஒருவர் நாங்கள் இவரை நடக்க விட மாட்டோம் தூக்கி கொண்டே செல்லுவோம் என்பதாக சொல்லி தோழிலே வைத்துக் ஒருவர் தூக்கி தோழிலே வைத்தவுடனேயே இன்னொருவர் இல்லை என்னிடம் கொடு என்பதாக சொல்லி அவர் வாங்கி தோழிலே புறப்பட்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் யூசுப் அலிசலாம் அவர்களை மாற்றி மாற்றி தூக்கி கொண்டு போய் கொண்டே இருக்கின்றார் ஏகோபு அலையாம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பார்வை எட்டும் வரைக்கும் சென்றார்கள் பார்வை முடிந்த பின்னால் ஏகோபலிசலாமுடைய பார்வையை விட்டு மறைந்த பின்னால் தோழிலே வைத்திருந்த தூக்கி அப்படியே கீழே போட்டார் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்களை என்னுடைய சகோதரர்கள் என்னை என்னை என்ன செய்கின்றீர்கள் ஏன் இப்படி என்னை தூக்கி எறிகின்றீர்கள் என்னுடைய எலும்புகள் உடைந்து விடும்போல் இருக்கின்றதே என்பதாக சொல்லி யூசுஃப் அலேஸ்லாம் அவர்கள் அவரிடத்தில் அவர்களிடத்தில் சொன்னார்கள் ஆனாலும் அவர்கள் எடுத்த முடிவை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே யூசுஃப் அலே அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை தந்தார்கள் அவரை சிலர் அடித்தார் ஒருவர் அடித்தார் ஒருவர் மிதித்தார் ஒருவர் கிள்ளினார் ஒருவர் பல்வேறு விதமான துன்பங்களை தந்து கொண்டு அவரை இழுத்து கொண்டு சென்று கொண்டே இருந்தார்கள் பெரியவராக இருக்கக்கூடிய எகூதாவிடத்தில் யூசுப் அலி அவர்கள் முறையிட்டார்கள் என்னுடைய சகோதரர் நீங்கள் பெரியவர் இவர்களுடைய துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் அப்பொழுது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள் நீ ஏன் எங்கள் இடத்தில் உதவி தேடுகின்றாய் அந்த பதினோரு நட்சத்திரங்களை பார்த்தாயே அந்த நட்சத்திரங்களிடத்தில் உதவி தேட வேண்டியது தானே சந்திரனை சூரியனை பார்த்தாயே அதை அதன் இடத்தில் நீங்கள் உதவி நீ உதவி தேட வேண்டியது தானே என்பதாக சொல்லி பரிகாசமாகவும் அவரை இழிவுபடுத்தக்கூடிய நிலையிலும் சொன்னார்கள் அதாவது அந்த கனவின் காரணமாகத்தான் இந்த பொறாமை அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை அங்கே விளக்குகின்றார்கள் வேறு நோக்கமல்ல தந்தை பிரியமாக இருக்கின்றார் என்ற நோக்கம் கூட கிடையாது கனவு கண்டார் அந்த கனவின் மூலமாக விளக்கப்படக்கூடிய கணவன் கனவின் மூலமாக தெரியப்படுத்தப்படக்கூடிய விளக்கம் எதிர்காலத்திலே நம்மையெல்லாம் விட்டுவிட்டு யூசுப்பின் மீதே மோகம் உள்ளவராக தந்தை ஆகிவிடுவார் தந்தை முழுமையாக யூசுப்பை கவனிப்பதின் காரணமாக நம்மை கைவிட்டு விடுவார் என்று அவர்களுக்கு அந்த பொறாமை ஏற்பட்டது என்பது இந்த வாசகத்தின் மூலம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதனால் இங்கே அந்த விஷயம் தெரியப்படுத்தப்படுகின்றது இப்போ யகுதா என்பவர் தான் சொன்னார் என்னுடைய சகோதரர்களே அவரை நீங்கள் விட்டுவிடுங்கள் அடிக்காதீர்கள் அவரை என்ன செய்ய வேண்டும் என்று நான் முடிவு அந்த முடிவின்படி அவரை செய்து வழியிலே கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவரை நீங்கள் துன்புறுத்த நான் உங்களோடு உங்களிடத்தில் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த மாதிரி துன்புறுத்துவதற்கு நான் விடமாட்டேன் என்பதாக சொன்னார் அல்லாஹால அவரை கொலை செய்யாமல் நாங்கள் விடமாட்டோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் கொலை செய்யக்கூடாது என்பதாக நாம் முடிவெடுத்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எந்த குற்றமும் இல்லாத ஒரு ஆன்மாவை ஒரு உயிரை கொலை செய்வது கடுமையாக குற்றமாகும் அதுவும் நம்முடைய சகோதரர் நம்முடைய தந்துடைய தந்தையுடைய குழந்தை தந்தைக்கு பிரியமான ஒருவர் இவரை நீங்கள் கொலை செய்யக்கூடாது என்பதாக அந்த மூத்தவர் சொன்னார் யகூதா என்பவர் சொன்னார் இருந்தாலும் அவர்கள் கேட்கவில்லை கடைசியாக அந்த யகுதா என்பவர் வலியுறுத்தி நான் இருக்கும் பொழுது இவரை நீங்கள் கொலை செய்ய நான் விடமாட்டேன் இவரை துன்புறுத்த நான் விடமாட்டேன் என்பதாக சொல்லி அவர் வாதாடினார் அப்பொழுதும் அந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மூத்த சகோதரத்திலே சொன்னார்கள் இவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கின்றோமோ அதன்படி நாங்கள் செய்து முடிப்போம் இவரை கொண்டு விடுவோம் அல்லது ஏதாவது பால் கிணற்றிலே தள்ளிவிடுவோம் இதற்கு இடையூறாக நீ இருந்தால் ஒன்றையும் சேர்த்து கொலை செய்து விடுவோம் என்பதாக சொல்லி மிரட்டினார்கள் அந்த மற்ற சகோதரர்களுடைய அந்த பிடிவாதத்திற்கு இவர் கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது சரி நீங்கள் செய்யும் செய்கின்ற நோக்க விஷயத்தை செய்து விடுங்கள் என்பதாக சொல்லி அவரும் அவர்களோடு சேர்ந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது கடைசியாக கிணற்றிலே பால் கிணற்றிலே போடுவது என்பதாக முடிவெடுத்தபடி ஒரு கிணற்றை நோக்கி சென்றார்கள் அது மக்கள் நடமாட்டமில்லாத ஒரு பகுதி அந்த இடத்திலே ஒரு பாழா பாழடைந்த கிணறு ஒன்று இருக்கின்றது இவர்கள் ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பதற்கானி செல்லுகின்ற நேரத்தில் அந்த கிணற்றை பார்த்து இருக்கின்றார்கள் அந்த கிணற்றிலே இவரை போட்டு விடுவோம் என்பதாக முடிவெடுத்து அந்த கிணற்றுக்கு அருகிலே போனார்கள் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் சட்டையை கழற்றினார்கள் கழட்டி தங்களிடத்தில் வைத்து அவருடைய கைகளை கட்டிவிட்டார்கள் கைகளை கட்டினார்கள் பிறகு அவர்களிடத்திருந்த ஒரு வாளி அல்லது ஒரு கயிறு அந்த கயிற்றிலே யூசுஃப் அலே அவர்களை கட்டி கிணற்றுக்குள்ளே இறக்கினார்கள் இறக்கும் பொழுது கிணற்றுக்குள்ளே பாதி அளவுக்கு போன உடனே அந்த பத்து பேரிலே ஒருவர் இவரை இப்படி இறக்கினால் கீழே போய் சுகமாக வாழ்வார் சுகமாக இருந்து கொள்வார் எப்படி விடக்கூடாது என்பதாக அந்த கயிற்றை துண்டித்தார் கத்தியினர் துண்டிக்கப்பட்ட கயிறு துண்டிக்கப்பட்ட மிக வேகமாக போய் யூசுப் அலிசலாம் அவர்கள் கீழே விழுந்தார்கள் அது பாழடைந்த கிணறு தண்ணீர் கிடையாது என்பதாக சொல்லப்படுகின்றது இருந்தாலும் அல்லாஹத்தாலா தன்னுடைய குதிரத்தின் காரணமாக தன்னுடைய நபியை காப்பாற்றுவதற்காக வேண்டி அங்கே கொஞ்சம் தண்ணீரை ஏற்பாடு செய்தான் அந்த தண்ணீரிலே யூசுப் ஹசரத் ஜிப்ரில் அலஹி இஸ்லாமர்கள் அல்லாஹு தாலா ஜிப்ரில் அலாஹ் இஸ்லாம் அவர்களை கூப்பிட்டான் ஜிப்ரீல் அலஹ் இஸ்லாம் அவர்கள் அரிசிக்கு கீழே இருந்து கொண்டிருந்தார்கள் என்னுடைய அடியார் என்னுடைய நபி ஒருவர் அவரை கிணற்றிலே தள்ளுகின்றார்கள் அவருடைய சகோதரர்கள் அல்லாஹால்தான் ஏற்பாடு செஞ்சால் அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது அவனுடைய நாட்டை அப்படி தான் அவர்கள் அங்கே தள்ளுகின்றார்கள் எல்லா வேலையும் அல்லாஹுடைய நாட்டை அப்படி தான் நடக்கின்றன ஆனாலும் இந்த சம்பவம் நடக்க வேண்டும் அல்லாஹாலா உலகத்தை ஜாரியாக்குவது நடைபெறச் செய்வது என்பது ஏதோ ஒரு காரண காரியத்திற்கானே நடைபெற செய்து கொண்டிருக்கின்றான் அது ஏன் எப்படி என்று மனித அறிவுக்கு விளங்கார் ஏன் எப்படி செய்கின்றான் என்றெல்லாம் நமக்கு விளங்கார் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற நியதி அல்லாஹாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அவனுடைய நாட்டப்படி அவருடைய மஷ்யத்தின்படி இது நடந்து கொண்டிருக்கின்றது தவிர இங்கே அல்லாஹாலா ஜிப்லி அலிஸ்வலா அவருடைய சொன்னான் அரிசியிலே இருக்கக்கூடிய ஜிப்ரல் அலிஸ்லாத்திலே சொன்னான் என்னுடைய அடியார் என்னுடைய நபி அவர் கிணற்றிலே தள்ளப்படுகின்றார் கீழே விழுவதற்குள்ளாக நீ போய் அவரை தாங்கி பிடித்துக் கொள்வீராக என்பதாக சொன்னார் அரிசி எங்கே இருக்கிறது உங்களுக்கு முன்னால் அதை மேராஜுடைய அந்த பயானில் சொல்லப்பட்டது எவ்வளோ தூரம் என்று கணக்கே இட முடியாது எத்தனை ஒளியாண்டுகள் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் ஒளியாண்டுகள் என்று கணக்கு போட முடியாது கணக்குக்கு அப்பாற்பட்ட தொலைவை கொண்டது வானத்தினுடைய எல்கை அதற்கு என்பது எங்கேயோ இருக்கின்றது எப்படியோ ஒரு படைப்பு அங்கே இருக்கின்றார்கள் ஜிப்ரல்லி இஸ்லாம் அவர்கள் அங்கிருந்து கிணற்றுக்கு அடிப்பகுதியிலே அறுக்கப்பட்ட கயிறு பாதி கிணற்றிலிருந்து கீழே விழுவதற்குள்ளாக ஜிப்ரில் இஸ்லாமு கிணற்றுக்கு கீழே வந்து விட்டார்கள் தாங்கி பிடித்தார்கள் அப்படியே அங்கே உட்கார வைத்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றனர் இன்னொரு அறிவிப்பின்படி